அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் திருவடித்தாமரிகளை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி இன்றைய உரையை தொடங்குகின்றோம் முதலாவது நாள் திருமந்திரத்தில் அறநெறிகள் என்பதை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இரண்டாவது நாள் திருமந்திரத்தில் பராசக்தியின் பெருமையை சிந்தித்தோம் மூன்றாவது நாள் அட்டாங்க யோகம் அட்டமாசித்தி இவற்றை சிந்தித்தோம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இது மூன்றாவது நாள் நேற்றைக்கு நான்காவது நாளில் பிறப்பு வாழ்க்கை கடவுள் செய்த ஒரு பெரு கருணையை அதையெல்லாம் நேற்றைக்கு சிந்தித்தோம் இன்றைக்கு உயிரும் உடம்பும் நமக்கு உடம்பும் தெரியும் உயிரும் தெரியும் இந்த ரெண்டு இணைந்தால்தான் பெருமை தனித்தனியாக போய்விட்டால் ரொம்ப ஆபத்து உயிர் தனியா போனால் பேயின்னு பேர் உடம்பு தனியாக போனால் பிணம்னு பேர் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாத்தான் மனுஷன் பேர் யாரு சேர்த்து வச்சது உங்க விருப்பத்துக்கு உடம்பெடுத்து உடம்புங்கிறது ஜடம் உயிர் அறிவு பொருள் சரி இந்த உயிர் வந்து உடம்ப மாட்டிக்குமா ஒரு காலம் மாட்டிக்காது வேண்டாம் வெளியே போயிடும் உடம்பு அதுவா வந்து உயிரை தனக்குள் ஏற்றுக்கொள்ளுமா உடம்பு ஜடம் அதால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப என்ன செய்யணும் இந்த உடம்பையும் உயிரையும் யாரோ ஒரு ஆளு சேர்த்து வைக்கணும் மாடு இருக்கு வண்டி இருக்கு ஒரு ஒத்த மாட்டு வண்டி மாடு அதுவா போய் வண்டியில பூட்டிக்காது வண்டி அதுவா போய் மாடு முதுகுல உட்காராது இந்த வண்டி இந்த வண்டிக்கு இந்த மாடு பூட்டி விட்டுறான் நமக்கு பசுன்னு ஆன்மாவுக்கு பசுன்னு கட்டப்படுவது இத நல்லா போட்டு கட்டி வச்சிருக்க உடம்போட கொஞ்சமாவா கட்டி வச்சிருக்க நான் பசு நான் தான் இன்னும் மனுஷன் அப்படின்னு இந்த உடம்பை சொல்ற அளவுக்கு கட்டி வச்சு விட்டேன் உயிர் வேற உடம்பு வேறன்னு நினைக்காத அளவுக்கு கட்டி வச்சிருக்கேன் பசுமாட்ட ஒரு கைத்த போட்டு கட்டுறோம் குதிரைக்கு ரெண்டு கயிறு போட்டு மூக்கணும் கயிறு மாதிரி போட்டு இழுக்கிறோம் யானைக்கு மூணு கயிறு காலில் கட்டி ஒத்த காலை விட்டுடுறோம் மூணு சங்கிலியை கட்டி விட்டு ஒரு காலை அசைச்சிக்க விட்டுடுறோம் நாலு சங்கிலிய போட்டு கட்டி வச்சோம் எத்தனை கட்டி பாருங்க மனுஷனுக்கு கடவுள் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு அஞ்சு கைத்த போட்டு கட்டிவிட்டான் கலட்ட முடிகளை அப்படியே தவிச்சுட்டு இருக்கோம் ஏன் கட்டுனா இந்த உடம்பு எண்ணத்துக்கு இந்த உயிர் எண்ணத்துக்கு உயிர் எங்கே இருந்தது எப்படி இருந்தது எப்படி இருக்க போகுது எங்கே இருந்து வந்தது எங்கே போக போகிறது இந்த உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பு என்ன இது செஞ்ச ஆள் யாரு அவருக்கு இதை விட்டால் வேற வேலை கிடையாதா ஏன் அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம் எல்லாம் நம்மை பற்றிய படிப்பு ஒரு பெரிய தோட்டம் தோட்டத்துக்கு நாலு பக்கத்திலையும் சுவர் எங்கேயும் கதவு கிடையாது எ கட்ட போதுக்கு வழியில்ல எல்லா சுவர் திருவாலங்காட்டில நடராஜாவுடைய சபை நாலு பக்கமும் சுவர் இருக்கும் உள்ள போக முடியாது யாரு நினைக்கும் திருவாலங்காட்டில நடராஜாவுடைய ஆலயம் அந்த கருவறை நாலு பக்கமும் சுவர் இருக்கும் யாரும் உள்ள போக முடியாது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு வரைக்கும் நல்ல உள்ள ஒரு சலங்க சத்த நடனம் கேட்குதுன்னு அந்த ஊர் சிவாச்சாரியார் சொல்றார் திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் பாட பெருமான் நடனமாடக்கூடிய இடம் ராத்திரி அது கேட்கும் வேற ஒன்னும் தெரியாதுங்கிறார் திருவாலங்காடு அது மாதிரி நம்ம தோட்டம் நாலு பக்கமும் சுவர் கதவே கிடையாது உள்ள என்ன இருக்கு தெரியலை எப்ப ஒன்ன மறைக்கிறானோ அதை பார்க்கணும்னு அசை அதிகரிக்கும் இதான் மனுஷ இயல்பு உள்ள ஒன்னு என்ன இருக்கு தெரியலையே பார்க்கணுமே ஒருத்தன் ஏணி மரத்தை வச்சு ரொம்ப சிரமப்பட்டு மேல ஏறிட்டான் ஏறி இந்த மதுள் சவல்ல உட்கார்ந்துட்டான் ஆகா ஆகான்னு என்னடான் நான் இந்த கேளுன்னவன் போறான் இந்த தோட்டம் அழகாய் மிகவும் அழகாய் ஆண்டவன் படைப்பில் இப்படி அழகை நான் பார்த்ததில்லை ஆகா என்ன அழகாய் இருக்கு ஏய் என்ன இருக்குன்னு சொல்றான் அதை விட்டு விட்டு நீ அழகா இருக்கு அழகா இருக்கு மரம் இருக்கா செடி இருக்கா பழம் இருக்கா பூக்கள் சொன்னது உண்மை இது மிக அழகான தோட்டம் அழகான தோட்டம் என்னடா இருக்கு சொல்லாம உள்ளுக்க குதிச்சிட்ட எப்படி இருக்கும் வெளியே நீ பார்த்தது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாதா என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை என்னடா இருக்கு சொல்றா அவன் சொன்னது உண்மை அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க ஒரு ஆள் அங்க இருந்து அவரா வந்தார் அவர ஏணியில ஏறினார் மேல போய் உட்கார்ந்தார் தோட்டத்தை பத்தி எல்லன்னு சொன்னார் மாமரம் பலாமரம் பத்து பன்னெண்டு தென்னை மரம் அந்த பக்கத்திலே வேண்டும் நான் பாருங்க பாரதி அது மாதிரி தோட்டத்திலே படம் இருக்கு காய் இருக்கு எல்லா பக்கத்திலயும் பூக்கள் இருக்கின்றன நடுவிலே ஒரு ஓடை இருக்கிறது தோட்டத்திலே எல்லாம் இருக்கிறது வாருங்கள் என் கையை புடிங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் தோட்டத்துக்குள்ள எல்லாரும் இறங்குவான் எல்லாருக்கும் சந்தோஷம் மேல வந்தாங்க கையை பிடிச்சாரு கூட்டிக்கிட்டு போய் தோட்டத்துக்குள்ள இறக்கி விட்டாரு அவருக்கு பேருதான் திரும்ப வளரணும் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் கடவுள் என்ற தோற்றம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டு கடவுளை அனுபவித்து விட்டு போனார்களே தவிர முழுக்க விளக்கமாக சொல்லவில்லை கேட்டால் கண்டவர் விண்டவர் கண்டிலர் என்று சொல்லிவிட்டார்கள் ஒரே ஆள் பார்த்தார் ஐயோ எல்லாருக்கும் சொல்லணுமே யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் மேல ஏறினார் பார்த்தார் இருக்கதை எல்லாம் சொன்னார் எதையெல்லாம் பல ஆண்டுகள் தவன் செய்தாலும் குருநாதன் சீடனுக்கு சொல்ல மாட்டானோ அதையெல்லாம் உலக நன்மைக்காக நான் சொல்லுகிறேன் என்று திருமூலர் திருமந்திரத்திலே நிறைய பாடினார் அந்த திருமந்திரத்திலே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிரும் உடம்பும் உயிர்ங்கிறது மாடு உடம்புங்கிறது வண்டி ரெண்டையும் பூட்டின ஆடு சிவபெருமான் யாரு இதை கலட்ட முடியும் சிவபெருமான் தான் கலட்ட முடியும் இது சுமந்தால தெரியும் ராமனை பார்த்து தசரத சக்கரவர்த்தி உனக்கு ராஜ்யம்னு சொல்லிவிட்டாராம் அவனுக்கு எப்படி இருந்துச்சான் ஒரு ஒரு எருது முதுகுல ஒரு அஞ்சு டன் சுமைய ஏத்தனாப்பல்ல இருந்துச்சான் பின்னாலே ராஜ்யம் இல்ல நீ காட்டுக்கு போகணும்னு கைகேய சொன்னாலாம் எப்படி இருந்துச்சான் ஒரு புண்ணியவான் அந்த சுமைய இறக்கி வச்சாப்பல்ல இருந்துச்சான் பெருளுடையும் மனத்து மன்னன் ஏவலில் திறம்பல் அஞ்சி இருளுடை உலகம் தாங்கும் இன்னலுக்கு இசைந்து நின்றான் உலகத்தை தாங்குற துன்பத்தை தாங்குறேன்னு ஒத்துக்கிட்டான் இப்போ உருளுடை சகடம் பூண்ட உடையவன் உயித்த காரேறு அருளுடை ஒருவன் நீக்க அப்பிணி அவிழ்ந்தது ஒத்தான் அருளுள்ள ஒருத்தன் வந்து அந்த மாட்டை கொஞ்சம் விடுவிச்ச உடனே அப்பா இந்த சும போதுமுடா போயிடுச்சுடான் நம்மளுக்கு சொம இந்த உடம்பு உடம்புங்கிறது வண்டி நம்ம வந்து பசுமாடு பசு என்ன கட்டப்படுவது வண்டியில பசுமாட்ட பூட்டன மாதிரி வச்சுங்க இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்ன திருவள்ளுவர் அற்புதமா சொன்னார் உடம்போடு உயிருடையோடு எம்மிடை நட்பு தனித்தொழிய புல் பறந்த உடம்போடு உயிரடை நட்பு இந்த நட்புங்கிறார் விடாம சொல்றார் ஏன் தெரியுமா நண்பர்கள் ஒருவர் இன்னொருவருக்காக விட்டு கொடுத்து அவர் இவராகவும் இவர் அவராகவும் மாறுவார்கள் அதான் நட்புக்கு பெருமை வடமொழியிலே ஒரு சுலோகம் சொல்லுவார்கள் பாலையும் தண்ணியவும் கொண்டு அடுப்பில் வச்சாங்க பாலுக்கு தண்ணீர் நண்பன் தண்ணீருக்கு பால் நண்பன் இதுவரைக்கும் பால் இதுக்கு இதுவரைக்கும் தண்ணீர் இந்த தண்ணியை பால ஊத்தின உடனே அல்லது பால தண்ணியில் ஊத்தினவுடனே எல்லாத்துக்கும் பால் இது எப்படி இருக்கு தண்ணி தானே உள்ள இருக்கு ஆனாலும் வேற என்ன வைக்கிறான் பால் அதான் நட்பு துைய பெருமையை தன்னுடைய புகழை நண்பனுக்கும் கொடுத்து விடுவது பால் நண்பனாகிற தண்ணீருக்கு தன் பெயரை கொடுத்தது தன் சுவையை கொடுத்தது கொடுத்தது எல்லாம் கொண்டே அடுப்பில் வச்சிருச்சு வச்சா அப்படியே அது ஆவியாகிட்டு பால் பொங்கி மேல வருது பால் ஏன் பொங்குது என் நண்பனாகிற தண்ணீர் போய்விட்டானே அப்படின்னு அவனை தேடி இந்த பால் மேல வருது வேலை வருதா இல்லையா நம்மட்டு அம்மாவுக்கு பால் பாஷ தெரிஞ்சிருச்சு ஓஹோ தண்ணீரை தேடித்தான் இந்த பால் வருது கொஞ்சம் வந்து விட்டான் பால் அடங்கிருச்சு சார் உங்களுக்கு பால் காய்ச்சி பழக்கம் இருக்கான்னு கேட்காதீங்க இருக்கு அது வேற விஷயம் பால் நல்லா காய்ச்சலாம் தப்பே கிடையாது நட்பு அப்படி இருக்கணுமா சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் அப்படி சொல்லுது இப்ப நட்பு யாருக்கு உடம்புக்கும் உயிருக்கு நட்பு ஏன் தெரியும் தனியா தனியா பேரு பேரு உடம்பு புது படிச்ச பட்டம் பிறந்ததுனால ஒரு ஜாதி பட்டம் எல்லாம் போட்டு உட்கார வைக்கிறோம் திரு அவர் இறந்து போனால் முடிஞ்சு வச்சு கதை பேர் அப்படியே மாத்தி போடுறோம் அப்போ உடம்புக்கும் உயிருக்கு நட்பு இப்படி சரி சிவபெருமான் சில ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உடனே கொடுக்கிறார் போட்டு ரொம்ப வாற்றுறார் ஏன் கடவுள் என்னமே வரல ஏன் அப்படி அதுக்கு ஞான ரத்னாவளின்னு ஒரு நூல் மகாராஷ்டிராவில் அந்த ஞான ரத்னாவளி என்ன சொல்லுது காந்தம் தனக்கு எதிர்த்தாப்பில் வந்த இரும்பத்த எங்கோ இருக்கிற இரும்ப இழுக்காது நீ கடவுளை நோக்கினால் தன்னை நோக்கிய ஆன்மாவை கடவுள் இழுத்துக் கொள்கிறார் பரீட்சை யாருக்கு படிக்க வந்து சேர்ந்தவனுக்குத்தானே வீட்டில் இருக்கவனுக்குமா பரீட்சை கிடையாது ஆனா ஒரு நாளைக்கு அவன் இங்க வரத்தான் வேணும் அது வேற விஷயம் மகான் அரவிந்தர் சொல்லுவார் ஒரு நாளில் உலக மக்கள் அனைவருக்கும் அந்த ஞான ஒளி இறங்கி வந்து அவர்களை செய்யும் அரவிந்தர் காந்தம் எதிர்ப்பட்ட இரும்பை இழுப்பது போலே ஈசன் தன்னை நோக்கி ஆன்மாவை தன்வசம் எடுக்கிறான் ஒரு ஆன்மா பக்குவப்பட்டது எப்படி தெரியும் அறிவு கண்ண பார்த்தா தெரியும் சில பேர் கண்கள் தீட்சண்யமா இருக்கும் நல்லா படிச்சவன் அர்த்தம் அன்பு முகத்தை பார்த்தா தெரியும் ஆன்மா மனசுல வரக்கூடிய குரலை பார்த்தா தெரியும் மனசுக்குள்ளே குரல் பேசும் சாத்தானும் பேசுவான் கடவுளும் பேசுவார் சில சமயம் கடவுள் பேசுவார் பல சமயம் நமக்கு சாத்தான் பேசுவான் மகாத்மா காந்தி சொல்றார் என் அதிகமாக கடவுள் பேசுவாரே அந்த ஆன்மா பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம் ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு கேட்காதீங்க முக்கியம் முட்டை இருக்கு முட்டையில இருந்து கோழி வந்துச்சு கோழியிலிருந்து முட்டை வந்துச்சு அப்புறம் முட்டையிலிருந்து கோழி வந்து ஆரம்பத்தில் எது இருந்துச்சு கோழி இருந்துச்சோ முட்டை இருந்துச்சா திக்குது கோழி எதுல இருந்து வந்துச்சு ஒரு முட்டையில இருந்து வந்து அந்த முட்டை ஒரு கோழியில இருந்து வந்து அந்த கோழி இன்னொரு முட்டையிலிருந்து வந்து ஆரம்பத்தில் கோழி இருந்துச்சா முட்டை பெரிய கேள்வி சைவ சித்தாந்தன் சொல்லுகிறது கோழி தாண்டா இருந்தது இந்த உயிருக்கு சிற்றறிவுடையது ஆன்மா சிற்றறிவுடையது இறைவன் முற்றறிவுடையவன் இந்த இது அது அது கடவுள் ஆன்மாவை இறை இன்பம் பெற வைக்க வேண்டும் அதுக்காக சும்மா கடந்த ஆன்மாவை ஒண்ணு செயல்படாமல் கிடந்த ஆன்மாவை அப்படி லேச தட்டிவிட்டார் தட்டி விட்டா அது ஓடும் பாருங்க ஒரு இயக்கம் வந்து இயக்கத்தை கொடுத்தது யாரு கடவுள் அப்படி கொடுத்த உடனே இது பார்த்தார். கடவுளை விட ஆணவத்தில் ஆசை ஜாஸ்தி தப்புதான்சை ஜாஸ்திய ஒழுங்கில் ஆசை ஒரு காலம் வராது இயல்பு குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பு ஞானிகள் பேசுறாங்க ஏற்றுக்கொண்டால் பெருமானே உனக்கு என்ன கெட்டு போச்சு மாணிக்கவாசக சாமி குற்றமே செய்யணும் குணம் எனக் கொள்ளும் கொள்கை கண்டு நீரைகள் அடைந்தேன் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் அப்போ நமக்கு இயல்பு குற்றம் புரிவது கடவுளுக்கு இயல்பு அந்த குற்றங்களை மன்னிச்சு நம்மளை காப்பாற்றுறது அப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணது கடவுளை புடிச்சுக்காம பக்கத்தில் இருந்த ஆணவத்தை புடிச்சு புத்த நந்தலாளா உன்னை தீண்டு மின்பம் தோன்று தொட நந்தலாலான்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பாரதியாரா ஆ சுட்டு பிடிச்சுமோ என்ன பண்றார் ஆன்மாவை பார்த்து அட ஓ கடவுளே சொல்லிட்டு இந்த ஆன்மாவுக்கு துன்பம் அதிகம்னு இந்த ஆன்மா உணரணும் அதுக்கு என்ன செய்யலாம் தனு கரண புவன போகம் நாளையும் கொடுத்தாரு தனு உடம்பு தனு கரணம் நேத்து சொன்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையும் கொடுத்தார்னா உலகத்தை இன்பத்தை அனுபவி ராஜா அனுபவித்தார் இது என்ன ஆன்மா ஆணவத்தினுடைய போக்களை உடம்பை எடுத்து அனுபவிச்சது முதல்ல உடம்பு கொடுத்தது யாரு சிவபெருமான் முதல்ல கோழி வந்து முட்டை வந்துச்சா கோழிதான் வந்துச்சு கருணையினாலே உடம்பு தரப்பட்டது கடவுளுடைய கருணையினாலே ஆன்மாவுக்கு உடம்பு தரப்பட்டது பைபிள் சொல்லுகிறது இறைவன் கருணையினாலே முதல் முதலில் உடம்பு தரப்பட்டது அப்படிங்குறது நம்ம சைவ சித்தாந்தம் எந்த காலத்திலேயோ சொல்லிபிடிச்சு தனு கரண புவன போகம் நாளையும் கடவுள் கொடுத்தார் சரி உடம்பு எடுத்துதா தப்பும் பண்ணனுச்சு சமயத்துல நல்லதும் பண்ணனுச்சு தப்பு பண்ணதுக்கு அடுத்த பிறவி நல்லது பண்ணதுக்கு அடுத்த பிறவி வினைக்கு தகுந்தாப்பில் அடுத்த பிறவி அதுல வேன அதுக்கு அடுத்த பிறவி அதனால வேண இப்படியே எடுத்தது ஒரு நாள் என்ன ஆயிப்போச்சு சே இந்த பிறவி பூரா துன்பமா இருக்க நான் இன்பம் இன்பம்னு நினைச்சேன்னா அது துன்பமா இருக்கேன் வேணாம்டா சாமி இந்த பிறவி எனக்கு இன்னிமே வேண்டாம் போதும் அப்படின்னு ஒரு நாள் இதுக்கு மனசு சுத்தமாகுது கடவுள் பார்த்தார் இதுக்கு தாண்டா காத்து கிடந்தேன் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் நடந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னையிலே ஒரு பெரிய பேராசிரியர் கந்தசாமி பிள்ளைன்னு அவருக்கு பேர் மிக உயர்ந்த தமிழ் பேராசிரியர் திருவாசகத்துக்கு நல்ல பதிப்பு போட்டவர் கந்தசாமி பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்து பதிப்பு ஜஸ்டிஸ் கோகலகிருஷ்ணன் உடைய மாமா கந்தசாமி பிள்ளை பள்ளியகரம் கந்தசாமி பிள்ளைன்னு தான் தெரியும் அவங்க ஊரு பள்ளியகரம் பெரிய மேதை திருவாசகத்தில் அவளது ஈடுபாடு அவருக்கு ஒரு ஆசை வந்துதான் லத்தீன் படிக்கணும் லத்தீன் என்பது சட்டத்தின் மொழி வணிகம் வணிகத்தின் மொழி ஆங்கிலம் காதலின் மொழி பிரெஞ்சு இலக்கியத்தின் மொழி இத்தாலி தெய்வத்தின் மொழி தமிழ் சட்டத்தின் மொழி லத்தீன் சொல்லியிருக்க சட்டத்தின் மொழி சட்டம் படிக்கணும்னு ஆசை வந்து இன்னைக்கு வக்கீல்களை போய் கேட்டு பாருங்க இந்த லாட்டின் அப்படியே இருக்கும் அதை வச்சு அவங்க பெரும்பகுதி அது மாதிரி சட்டம் படிக்கணும் படிக்கணும் அந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவ வக்கீல் சென்னையில அவர்கிட்ட கொஞ்சம் படிச்சுக்கணும் சொல்லிக் கொடுக்காம சாகப்படாது படிச்சதை அடுத்தவனுக்கு சொல்லாம செத்து போனா அடுத்த பிறவி இவன் மரத்தில் தொங்குவான் வாரியாரிசாமி சொல்றாரு செலவழிப்பி அறிவை கொண்டுகிட்டே போயிடுறான் செலவழிக்க முடியாது ரொம்ப பிள்ளைகள் சொத்துக்குள்ளையாந்திருக்கிள்ளதில்லை என்ன செய்வீங்க அவ்வளவு சொல்ல முடியாம இருக்கலாம் அதனால அதை குடுத்துட்டு போயிடணும் சொல்லு எழுது என்னத்தையோ பண்ணு வெளியில் குடுத்து இறந்து போச்சு நாட்டுக்கு பெரிய நஷ்டம் அதனால வக்தியில் சொன்னார் சந்தோஷம் உனக்கு சொல்லி அஞ்சு பேராசிரியர் இந்த உலகத்தில் மோசமான காலையில பூரா நான் வந்து சர்ச்சையில போய் கடவுளை கும்பிடுறேன் பத்து மணியிலிருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் கோர்ட்டு கோயில் சொத்து எடுத்துக்கிட்டானோ நான் தான் அவன் தான் பணம் கூட கொடுக்க ஒழுங்கான தப்பு பண்ண தப்பிக்கூட கொடுப்பேன் தப்பு பண்ண காசு மதிப்பு தெரியாது கோயில் சொத்தை கொள்ளை அடிச்சானோ அவனுக்கெல்லாம் நான் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால திருப்பரங்குன்ற வாரியார் சாமிக்கு எனக்கும் சொற்பொழிவு ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு கோயிலுக்குள்ள போறான் இந்த பப்பால் மேல ஏகமா பறக்குது வாரியார் சாமி சிரிச்ச உடிக்க நிமிந்து வந்தார் நாங்க சுத்தி ஒரு நாலஞ்சு பேரு என்ன போன ஜென்மத்தில் கோயில் சொத்தை சாப்பிட்டவன் பூரா வவாலா பறக்கிறான் கோயில்ல சொன்னது வாரியார் சாமி மறந்தராதிக்கம் இவர் என்ன சொல்றார் கோயில் சொத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கெல்லாம் நான் வக்கீல் இது பாவம் இல்லையா காலையில போய் கும்பிடுறேன் மத்தியான தப்புக்காக நான் வாதாடுறேன் பாவம் இல்லையா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கந்தசாமி பிள்ளை எங்க பைபிள் ஒண்ணு சொல்லி இருக்கு என்ன சொல்லி இருக்கு கடவுளே உன்னை வைத்தாலும் வாழ்த்தினாலும் உனக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கு கந்தசாமி இது மாதிரி உங்க தமிழ்ல நம்மளா இருந்தா இல்ல என்று போயிருப்போம் தமிழ் சொல்லி கொடுக்கலாம் நீ எல்லாருக்கும் தமிழ் சொல்லி கொடுத்தத்துக்கு ஆவான் இந்த பையன் ஓஞ்சி போயிருவேன் முதல்ல நம்மளை திருத்திக்கணும் நம்ம ஒழுங்கா பேசணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்க தொடங்கணும் என்ன சொன்னார் எனக்கு அப்படி ஆகி போச்சு கடவுள்கிட்ட போய் கேட்கிறேன் உங்க தமிழ்ல இப்படி இருக்கா இருக்கு கந்தசாமி பிள்ளை எங்க இருக்கு இந்த பாட்டு சொல்றேன் ஏத்தினாலும் என் பிழையை மன்னித்து என்னை விட்றாம ஏத்துக்கோ எல்லாருக்கும் அமுதை தந்து விட்டு நஞ்சை உண்டவன் அல்லவா நீ அது மாதிரி நான் செய்யக்கூடிய தப்புக்களையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ள கூடாதா நல்லா இருக்க கருத்து இந்த பாட்டை சொல்லுங்க ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குளைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய் ஏசுறதுன்னா திறகு பாராட்டுவது என் பிழைக்கே குலைந்து வருத்தப்படக்கூடிய என்னை முடிதண்ட் கூட்ட ரொம்ப என்ன விட்றாதே எல்லாம் உள்ள போயிடுச்சு நான் நொன்றி மாடு கடைசியா வர்றேன் என்ன விட்றாதே இதாங்க திருவாசகம்பூரா என்னை விட்றாதே என்னை விட்றாதே நான் நாய விட மட்டமானவன் நீ தாயை விட பெரியவ என்னை விட்றாதே இதுதான் அந்த பாட்டு ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெப்பின் தேசுடையாய் பவளமலை மாதிரி தோற்றம் என்னை ஆளுடையாய் சிற்று இறங்கி காய்ச்சின ஆழம் உண்டாய் உயிர்களை காப்பாற்றுவதற்காக நஞ்சை உண்ட பெருமானே காய்ச்சின ஆழம் உண்டாய் அமுது கடையவனாக உண்ண வேண்டும் என்று நஞ்சை உண்ட பெருமானேன் கந்தசாமி பிள்ள பாட்டு நல்லா இருக்க இந்த பாட்டு எங்கே இருக்கு எங்க திருவாசகத்தில இருக்கு திருவாசகத்தில எங்கே இருக்கு ஆறாம் தலைப்பு விண்ணப்பம் ஐம்பதாவது பாட்டு இது எங்க பிள்ளை இன்னொரு தரன் சொல்லுங்க ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என்பிளைக்கே குலைந்து வேசரு வேனை கண்டாய் செம்பவள வெப்பின் தேசுடையாய் என்னை யாளுடையாய் இறங்கி காய்ச்சின ஆழமுண்டாய் அமுது கந்தசாமி பிள்ளை ஒண்ணு செய்யலாமா என்ன சாயந்தரம் அஞ்சு டு ஆறு நான் உங்களுக்கு சொல்லி டு ஏழு நீங்க என்னங்க அந்த மனுஷன் கும்பிட வேண்டாம் அந்த கிறிஸ்தவ வக்கீல ஆறு டு ஏழு நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுக்கறீங்களா நல்லா சொல்லி கொடுக்கிறேன் ஐயா அஞ்சு டு ஆறு வக்கீல் ஐயா மேல இருப்பார் தமிழ் கீழே இருக்கும் ஆறு டு ஏழு தமிழ் மேல இருக்கும் சட்டம் இருக்கும் என்ன திருவாசகம் எல்லாம் திருவாசக பாட்டுது அர்த்தம் ஆலயத்துக்குள் செல்லும் பொழுது எப்பொழுது உனக்கு கண்ணீர் கொட்டுகிறதோ அப்பொழுது நீ கடவுளுக்கு பக்கத்தில் போய்விட்டாய் என்று பொருள் பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுகிறார் நமக்கு கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வர மாட்டேங்குது என்னங்க மாமியார் இறந்து போனா வறுமகளுக்கு வெங்காயம் உரிக்கிற போதுதான் கண்ணீர் வருது மற்ற நேரத்தில் வர மாட்டேங்குது கோயிலுக்கு போனா வரவே மாட்டேங்குது என்னத்துக்கு வேணாம் போ அப்படிங்கிற கண்ணீர் வருமானால் போதும் கடவுளே யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேட்டை ஆகாரம்னு நான் வச்சுக்கிறேன் அதை அழுதால் உன்னை பெறலாமே கட்டாயமாக பெறலாம் கொஞ்ச காலம் திருவாசகம் முடிஞ்சுது பட்டியலையா வந்து படுத்துட்டார் அன்னைக்கு கந்தசாமி பிள்ளை வந்துட்டார் பிள்ளை இன்னைக்கு லத்தீன் பாடம் கிடையாது உடம்பு ரொம்ப வருத்தமா இருக்கு முடியலை ரொம்ப கலைப்பா இருக்கு என்னன்னு தெரியல நீங்க ஒரு திருவாசகம் மட்டும் எனக்கு சொல்லிட்டு போங்க திருவாசகத்தை விடப்படாது லத்தீன் விடலாம் ஒரு திருவாசகம் சொல்லிட்டு போங்க அறுநூத்தி பாட்டு திருவாசகம் தெரியும் ஒரு பாட்டு வந்தது அடைக்களப்பத்துல உள்ள பாட்டு கடவுளே நான் உண் திருவடிகளுக்கு அடைக்கலம் இருபத்தி நாலாவது தலைப்பு அடைக்கல பத்து திருவாசகத்தலை மாவடு மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் அறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கரந்து பறந்ததுள்ளம் ஆகடுவேனு அடியேன் உன் அடைக்கலமேன் கந்தசாமி பிள்ள பாட்டை வலது வேகமா சொல்லப்படாது எனக்கு புரியாது நீங்க பாட்டுக்கு பொருள் சொல்லுங்கோ மாவடுகிர்ன்ன கண்ணி பங்கா மாவடுவை பிளந்த மாதிரி அழகான கண்களை உடைய பராசக்தியை பங்கிலே உடைய பெருமானே ஆகா பராசக்தி இந்த தங்க அருள் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காதுங்க சிவபெருமான் அவரு சிவனே உட்கார்ந்துட்டு போயிடுவாரு அம்பாள் இல்லைன்னா அவர்கிட்ட போக முடியாது அதுக்காகத்தான் நாங்க மதுரையில மீனாட்சியை கும்பிட்டுட்டு உள்ள சொக்கலிங்க பெருமானிட்ட போவோம் அப்பத்தான் உள்ள போக முடியும்னு சொல்லிவிட்டு இல்லைன்னா அவரை பார்க்க முடியாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் இறந்த பின்னாலே என்னை உன் திருவடியில் சேர்த்துக்கொள் ஆகா இந்த பாட்டு தான் எனக்கு வேணும் ஒருவேளை உன் திருவடியில் சேர்த்து கொள்ளாவிட்டால் என்னை இன்னொரு தாயின் வயிற்றில் சேர்த்து விடுவாய் அதானுங்க அடுத்த பிறவி இல்லாட்டி ஆண்டவன் திருவடி இதுவோ அதுவோ எதுன்னு நமக்கு தெரியாது கும்பி இடுவாய் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் நெசவு நெய்கிற பொழுது ஒரு குழல் இங்கே அங்கேயும் போயிட்டு போயிட்டு வரும் வாழ்க்கை கோயிலுக்கு வந்த ஒழுங்கா இருக்கணும் நினைக்கிறேன் நீதான் உடையவன் நான் உடமை உடையாய் அடியேன் நான் அடைக்கலம் கந்தசாமி பிள்ளை பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அந்த எழுதுற மாவடு அப்புறம் அடிக்கூடுவாய் அப்புறம் கும்பிக்கே இடுவாய் அது வேண்டாம் அடுத்த பிறகு எனக்கு வேண்டாம் நான் இன்னொரு தாய் வயிற்றுல பிறக்கப்படாது பிறந்ததெல்லாம் போதும் அனுபவிச்சதெல்லாம் போதும் எல்லாம் போதும் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அங்கிட்டு பாட்டே வேண்டாம் இதோட நிறுத்துங்க நாம் பாட்டுக்கு கேட்க போக சிவபெருமான் அடுத்த பிறவிய கொடுத்து விட்டார்னா அவர் மறந்து இருக்கிற போது நாம் போய் ஞாபகப்படுத்தப்படாது அடுத்த பிறவியை எனக்கு கொடுக்காத அவர் கொடுத்துட்டாருன்னா ஆபத்தா போயிரும் இல்ல இது வம்பு வேணா நிறுத்திரு என்னை எழுதி படிக்கவா படி மாவடி வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் அவ்வளவுதான் நிறுத்துங்க போகலாம் நாளைக்கு வரவேண்டி இருக்காது கிறிஸ்தவ வக்கீல் மறக்காதீங்க சிலுவ போட்ட புண்ணியவான் நாளைக்கு வரவேண்டி இருக்காது அன்னைக்கு முழுக்க அந்த ஒன்னே வரியவே படிச்சார் மாவடி வகிறன்ன கண்ணி பங்கா கூவிடுவாய் உன் திருவடிகள் என்னை சேர்த்துக்கொள் இந்த பிறவி போதும் நான் எடுத்த ஜனனன் கணக்கு எழுதத் எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதுடற் பிறவி அவதாரம் இனி உனதவயம் எனது உயிருடலும் இனி உடல் விடுக முடியாது கடு எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் கடன் உனதவயம் அடிமை உன் உன் அடிகள் தருவாயே உன் திருவடியை குழு எனக்கு பிறவிண்டாம் பன்னெண்டு மணிக்கு அடங்கிருச்சு மறுநாளைக்கு அவர் வர வேண்டிய அவசியம் கிறிஸ்தவ எப்போ இந்த ஆன்மாவுக்கு எல்லாம் போதும் இனிமே பிறவி வேண்டாம் அப்படின்னு தோணுதோ அப்போ இந்த பாட்டுல ஈடுபாடு வரும் மனசு அங்க போய் சேரும் கடவுள் பார்ப்பார் இங்கே வான்னு கூப்பிட்டு திருவடியில் வச்சுக்குவார் அதிகரிக்க அதிகரிக்கான பக்தி குறையும் பழனிக்கு பாத யாத்திரை போறோம் வடிகில ஒருத்தர் ஏதோ ஒரு இட்லி கொடுக்கிறார் பன் கொடுக்கிறார் சக்கர பொங்கல் கொடுக்கிறார் நிறைய கொடுக்கிறாங்க கோடீஸ்வரர் கையை நீட்டி வாங்குறார் எப்போ அடுத்த வந்துட்டு போய் கையை நீட்டிட்டியோ அப்போ உன்னுடைய ஆணவம் போயிடுச்சு என் சார் ஆணவக்காரன் அனைத்தவங்கிட்ட போய் கைய நீட்டுவானா ஒரு காலும் மாட்டான் எல்லாத்தையும் ஒப்படைச்சு ஆணவ அதிகரிக்க அதிகரிக்க கடவுள் விலகுவார் கடவுள் பக்தி அதிகரிக்க அதிகரிக்க ஆணவம் விலகும் நாயிற்கடையாம் நாயே நேங்கிறே மாணிக்க வாசக சுவாமி இப்படி ஒரு பக்தியை நீங்க பார்க்க முடியுமா நாய மட்டமான நாய் நானுங்கிறாரு உங்களுக்கெல்லாம் நாய் எப்படி மட்டமோ நாய்களுக்கெல்லாம் நான் அப்படி மட்டமா நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே மாயப் உன் வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்க அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலர் கீழ் வைப்பாய் கண்ணுதலே அது மாதிரி ஆணவ மனம் செகலற்று போகும் பொழுது கடவுள் திருவடியில் ஆன்மா அமைதி அடைகிறது இருமாந்திருப்பண்கோளோ பல்கனப்பட்டு சிறுமான கீழ் சென்று உடம்புக்கும் உள்ள சம்பந்தம் ஒண்ணுமே தெரியாம கடந்த ஆன்மாவை கடவுள் அசச்சி விட்டு உடம்ப கொடுத்து அனுபவிக்கிறதுக்கு உலகத்தை கொடுத்து போகத்தை கொடுத்து மனசை கொடுத்து ஆட விட்டு இவன் கொஞ்ச காலத்துக்கு ஆடட்டும் கடைசியில் ஒழுங்க திரும்பி வந்துடுவான் ஆணவமெல்லாம் குறைஞ்சிரும் எப்போ குறையுதோ அப்போ இவனை திருவடியில் சேர்த்து கொள்வோம் இதுதான் உயிர் உடம்பு இறை மூணு பேருக்கும் உள்ள தொடர்பு கருத்துக்கள் திருமூல திருமந்திரம் இப்போ ஒரு இருபது பாட்டுக்கு மேலே இருக்கு ஐவருக்கு ஒருசை விளைந்து கிடந்தது இது ஒரு வயல் இந்த வயல் அஞ்சு பேர் மெய்வாய் கண் மூக்கு செவி அஞ்சு பேருக்கு தானே இந்த உடம்பு வச்சிருக்கோம் காலையில சோப்பு போட்டு குளிச்சு மத்தியான சோப்பு போட்டு குளிச்சு சாயந்தரம் சோப்பு போட்டு குளிச்சு ராத்திரிக்கு சோப்பு போட்டு குளிச்சு நானும் சோப்பு போட்டு குளிச்சு குளிச்சு பாக்கிறேன் சோப்பு கருத்து போச்சே தவிர நான் விழுக்க மாட்டேங்கிறேன் என்ன ஆசை எனக்கு இந்த உடம்புக்கு நெருப்புல தான் தூக்கி போட போறான் சாப்பிட சாப்பிட நெருப்பு சொன்னா உடம்ப வளர்க்கிறான் புலு சொன்ன அதெல்லாம் கிடையாது எனக்காக வளர்க்கிறேன் கீழே போட்டா நான் தான் சாப்பிட பாரு கழுகு சொன்ன காட்டுல விழுந்தான் நான் தாண்டா சாப்பிடுவேன் எப்படி இருக்கு புழு சொல்லுது எரி சொல்லுது கழுகு சொல்லுது நாய் சொல்லுது இழுத்து போட்டாங்க நான் தாண்டா சாப்பிடுவேன் இது என் உடம்பு நான் சொல்றேன் இது என் உடம்புன்னு தனியா தெங்கு போய் சொல்றது நரியதன நாய் எனதான நான் எனதனாமோ இந்த உடம்பை நரி எனதன நாய் என நான் எனதனாமோ அரியகனோடு மறைமுனி தொழும் அறிவாகிய பரமே ஐவர்களை அச்சு வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் அஞ்சு பேருக்கு தலைவன் ஒருத்த உட்கார்ந்து இருக்கான் யார் அஞ்சு பேருக்கு பிரம்மா விஷ்ணு ருத்துரன் மகேஸ்வரன் சதாசிவம் அஞ்சு பேருக்கு தலைவன் சிவபெருமான் அங்கிருந்து ஒரு ஓலை வந்துச்சான் என்ன இந்த கடைசி ஓலை ஓலையும் தூதரும் கண்டு திண்டு ஆடல் ஒளித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே கந்தரலங்கார் யமன் விட்ட ஓலை வந்துருச்சா ஓலை வந்த உடனே என்னாச்சு அஞ்சு பேரும் காவல விட்டாங்களா அம்பிருத்தா இந்த செய்யி அனாதையா போச்சா செய்ய வயல் இந்த உடம்பு ஐர்க்கொரிசை வளைந்து கிடந்தது ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்சையை காவல் விட்டாரு ஏன் சொல்றார் தெரியுமா ஓலை எப்ப வரும் தெரியாது ராத்திரிக்கு வருமா நாளைக்கு காலையில் வருமா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு வருமா தெரியாது அதனால கடவுளை இப்பவே புடிச்சுக்கோ ஆண்டவனுடைய பக்தி அவசரமும் அவசியமு ஜநாதன் ஒரு எடு சொல்லுவார் ஒருத்தேன் கிராமத்தில் வெள்ளிக்கிழமை ஒன்னா படிச்சவங்க ராமசாமி அமெரிக்காவில் இருந்து வர்றேன் அமெரிக்காவில் எப்படி இருக்கு மாட்டூர் தாம்பரத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி பார்க்கலாம் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் டெல்லிக்கு போய் தான் குளிக்க முடியும் அது வரைக்கும் ரயில்ல குளிக்க முடியாது நினப்பல வச்சுங்க ரெண்டாவது எடுத்துக்காட்டு மூணாவது எடுத்துக்காட்டு ஒருத்தன் ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கான் நாவல அற்புதமான இடம் கதாநாயகிய வில்லன் தூக்கிக்கிட்டு பிளேன்ல போறான் கதாநாயகன் சைக்கிளில் போய் சண்டை படம் போறான் யாரு ஜெயிப்பா கதாநாயகன் தானே ஜெயிப்பேன் இல்லாட்டி படம் வராதுல்ல நம்மளை எவ்வளவு முட்டா போய் எல்லாக்குறாங்க ஏன் அவன் பிளேனில் போவானா இவன் சைக்கிளில் போவானா அங்கேருந்து ஒரு கம்பி விழுகுமா இவன் அதை பிடிச்சி ஏறுவானா நடக்கிற காரியமா இதெல்லாம் நம்மளை எவ்வளவு காது குத்துறங்க பாருங்க எங்கள் இந்தியாவில் சினிமாக்காரனும் அரசியல்வாதியும் எங்களுக்கு காது குத்துற மாதிரி எந்த நாட்டிலையும் யாரும் எந்த மக்களுக்கும் காது குத்த மாட்டாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டம் அங்கே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மாதிரி சரியான இடம் கதாநாயகன் என்ன ஆக போறான் கதாநாயகி என்ன ஆக போறான் நாவல் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் தண்ணி தவிச்சது தம்பி தண்ணி கொண்டாட கையில வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா கேக்குறீங்க மாடு குளிப்பாட்டை போனவன் தண்ணி தேவைய ஒரு வார ஒத்தி போட்டான் டெல்லிக்கு போனவன் தண்ணி தேவைய மூணு நாள் ஒத்தி போட்டான் நாவல் படிச்சவன் தண்ணி தேவைய அரை மணி நேரம் ஒத்தி போட்டான் ஒருத்தர் பேசாவது என் அவசிய தேவையோ ஆண்ட சிந்தனை ஆன்ிவா ஜாதன் சொன்ன சரிதான தண்ணி எவ்வளவு அவசர தேவை அதனாலதான் கடவுள் என்ன பண்றார் தெரியாது இப்பவே கடவுளை கொஞ்சம் காலம் ஆகட்டும்னு விட்டுறாதே சரி இந்த உடம்பு இருக்குல்ல இதுல உயிர் எப்ப சார் உள்ள நுழைஞ்சுது உடம்புக்குள்ள உயிர் எப்ப நுழைஞ்சுது தந்தை வயிற்றிலிருந்து தாய் வயிற்றுக்குள்ள போற பொழுது அது வெறும் பிண்டன் காற்று அதை தள்ளிக்கிட்டு போந்துச்சு எந்த காற்று இங்க இருந்து போகக்கூடிய அந்த காற்று தள்ளிக்கிட்டு போயிடுச்சு அது உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து உள்ளே இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஒரு சத்தத்தோட உயிர் அதுக்குள்ள நுழையுமா எப்படி பூவுக்குள்ளே மனம் சேர்ற மாதிரி மொட்டை அறுக்கிற போதும் மணக்காது பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய ஜீவன் மெல்ல நீழ்வாயுவும் கூவி அவிழும் ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போகுமா அப்பத்தான் இந்த உயிர் அந்த உடம்புக்குள்ளே சேர்ந்துக்குமா அப்போ சரியான நேரத்தில் உயிர் நுழைஞ்சாத்தான் அந்த கரு வளரும் இல்லைன்னா அந்த கரு போயிடும் அபார்ஷன்னு விட்டுற வேண்டியதன் சரியான நேரத்தில் போயிடுமா நமக்கு எத்தனை உடம்பாக்கும் வளர்ந்தது வேற என்ன சோறு போடாட்டி இந்த உடம்பு வளராது இதுக்கு அன்னமய கோஷம்னு பேரு அன்னத்தினால வளர்ந்தது ராத்திரி தூங்குற கனவுல எங்கெங்கையோ போயிட்டு வந்துடுறேன் சிங்கப்பூர்ல தூங்குறது இந்தியா முழுக்க சுத்திட்டு வந்து அந்த பிராணமய கோஷத்துக்கு மாயப்பையின் இது போக ஒரு மூணு சட்ட இருக்கு என்ன மூணு சட்ட மனோமய கோஷம் மனசுனாலே ரவுண்ட் அடிச்சு மனசு எங்கெங்கையோ போயிட்டு வந்து போயிட்டு வருதா இது மன உடம்பு அறிவு உடம்பு அறிவினாலே இன்பம் அறிவினாலே உடம்பு கடைசி ஆண்டவனோடு சேர்ந்து இருக்கிற பொழுது பேரின்பத்தை அனுபவிக்கதே ஆனந்தமய கோஷம் அதுதான் மாணிக்க வாசகருடைய நிலை அதனால அவருக்கு என்ன பேரு ஆனந்த மாணிக்க வாசகர் நடராஜாவுக்கு என்ன பேரு மாயபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் சொற்பொழி வாற்ற போனேன் என்ன ஊர் தண்டாபுரம் எனக்கு ஒன்னும் புரியல ஆன அந்த ஊருக்கு வராதான் அதனால ஆன தண்டாபுரம் வைக்க மாட்டாங்களே போய் பார்த்தா நடராஜா அவ்வளவு அழகா இருக்க ஆனந்த தாண்டவபுரம் அப்படி சொல்றதுக்கு முடியலையா ஆன தண்டாபுரம் அந்த ஊருக்கு எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நடராஜா அவ்வளவு பெரிய மூர்த்தி ரொம்ப நல்லா இருக்கார் எதுக்கு சொல்ல வந்தேன் காயப்பை ஒன்று சரக்கு பலவுல மாயப்பை ஒன்றுண்டு மற்றும் ஒரு பை உண்டு இந்த பின்னால உள்ள மூனை ஒரு பையின்னு ஆக்கிறான் அப்ப மொத்தம் அஞ்சு உடம்பு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த அஞ்சு உடம்பு இருக்கா அதுல ஒரு நுட்பம் சொல்றாரு பாருங்க இந்த உடம்பு அந்த உடம்பு அந்த உடம்பை தழி எந்த உடம்பு எந்த உடம்பு காயப்பை மாயப்பை இன்னொரு பை மூணு சேர்ந்துக்குச்சு உடம்புங் உடம்புங் உடம்பை தழுவி உடம்படை நின்ற உயிரை அறியார் இந்த அஞ்சு பையன் சேர்த்து இதுக்குள்ள உயிர் நிற்குது உடம்பொடு உயிரிடை நட்பறியாதார் திருவள்ளுவர் உடம்பொடு உயிரடை நட்பறியாதார் மடம்புகு நாய் போல் மயங்குகின்ற உடம்புக்கும் உயிருக்கும் உண்டான நட்ப தெரியாதவங்க மடத்தில் நாய் மாதிரி தெரியுறாங்க இந்த பெரிய மடங்கள் போயிருக்கீங்களா சில மடங்கள் மதம் பெருசா இருக்கும் நம்ம இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் எங்கடா சாப்பாடு கிடைக்கும்னு நமக்கு பசி மதத்துக்குள்ள இருபத்தி நாலு கட்டு இருக்கும் சாமி எங்க இருப்பாரு அவருக்கே தெரியாது இங்க போய் அங்க போய் இங்க போய் கடைசி அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாடும் கிடைக்காம நமக்கே இந்த பாடுன்னா ஒரு நாய் உள்ள புகுந்தா என்ன பாடுபடும் ஆமாங்க நீங்க என்ன மன்னிச்சுக்கணும் சில மரங்களுக்கு போனா சாப்பாடு கிடைக்காது அப்படித்தான் இருக்கு சொத்து மடம்பு நாய் போல் சாப்பாடு கிடைக்காது அலஞ்சி தவிக்கும் இந்த நாய்க்கு ஒரு குணம் தெரியுமா ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் ஓடுது நடந்து போடாது ஆனாலும் ஏதோ ஒரு குறிக்கோள் இல்லாத ஓடுற நாய் அப்படி ஆய் போயிரும் வாழ்க்கை சரி உயிரை பற்றி இறந்து போற நிலையில் இருக்கார் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு நல்லா எல்லா பக்கமும் அவர் அதனாலே செத்து அது வேற விஷயம் செத்து போயிட்டார் என்னமோ ஒன்னு வெளியில போயிடுச்சு உயிர் இருக்குன்னா வடிவன் தெரியல திருமூலர் சொல்றார் உயிரினுடைய வடிவன் தெரியுமா ரொம்ப சின்னது என்ன ஒரு முடியுறாம சரி பிடுங்கிட்டேன் அத ஒரு லட்சம் பங்கா வெட்டு ஐயோடா ஒரு முடிய குறுக்கல நீடிச்சுக்கிட்டு வெட்டப்படாது குறுக்கல வெட்டு முதல்ல நூறு பங்கா வெட்டு ஒரு பங்கு வருல்ல சொல்லிடில் கோவின் மயிர் கோு கோ மயிர் ஒன்று நூருடன் கூறிட்டு நூறு கூறாக்கு அப்புறம் மேவிய கூறது ஆயிரம் ஆகினால் நூறு எட்டு ஆயிரம் ஒரு லட்சம் சரிதானாட்டு முடியல ஒன் பை ஒன் லேக் ஒன்னு ஒரு லட்சம் அதுதான் உயிர் வடிவம் ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்றே அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழை பெய்து கூழட்டு வித்தனர் அத்திப்பழம் பொது பொது இருக்கும் அரைக்கீரை வித்து ரொம்ப சின்னதா இருக்கும் கடவுள் அத்தி பழத்துக்குள்ளே இருக்குத உயிர் எங்க இருக்கு மூக்கில் இருக்கா முகத்தில் இருக்கா நெத்தியில் இருக்கா வயிற்று ஒன்னும் தெரியல என் பிள்ள மேலதான் உசிரியை வச்சிருக்கேங்க கதை சும்மா சொது இப்ப உடம்புக்குள்ள உயிர் எங்க இருக்கு தெரியாது உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுது இனிமே சாப்பிட முடியாது உடம்புக்கு ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சு வேணாமடா போ அப்படின்னு விட்டுட்டு ஓடி போயிருச்சு உடனே எல்லாரும் சத்தம் போட்டு தூக்கி கொண்டு அத்தி பழத்தை காட்டில் கதை முடிஞ்சு அரைக்கேறும் எடுத்தவர் சும்மா அந்த கத்து கத்தாங்க ஆமா இதுக்கு பணம் கொடுத்த ஆள் குட்டியான கூலிக்கு மாறடிக்க அந்த ஆள் அவன் கூலிக்கு விடாம படிக்கிறான் இது அநியாயம் கேளுங்க நம்ம நாட்ட தீராத அநியாயம் அது கொத்தி உழைப்பை இது கூழட்டு வித்தனர் அத்திப்பழத்தை அரைக்கிறை உண்ண கத்தி எடுத்தவர் காடு புக்காரே சரி இப்போ முக்கியமான ஒரு செய்தி இந்த உடம்பு இருக்கு உடம்புல ரெண்டு தன்மையினால உடம்பு சீக்கிரம் அழிஞ்சு போகுது ஒண்ணு கோபம் இன்னொன்னு காமம் காமமும் கோபமும் அளவுக்கு அதிகமாகுமானால் இந்த உடம்பு போயிடும் ஆன்மா இருக்க முடியாதுல காமத்தை குறிக்கிது காமம் சுருங்கி இருக்குன்னா காம உணர்ச்சிகள் குறைஞ்சு போச்சுன்னா உடம்புக்கு அழிவு கிடையாது பிண்டம் சுருங்கில் ஒரு நிலை பெறும் பிண்டம்னா உடம்பு உடம்பு எவ்வளவுக்கு ஊதுதோ அவ்வளவுக்கு நமக்கு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு அப்பா ஒரு ஆளு ஏறி நிற்கிறாரு அந்த எடை பாக்கிற மிஷின் ஒரு சீட்டு விழுகவில்லை சுமார் நூத்தி நாற்பது கிலோ இருப்பார் கை இங்கேதான் இருக்கு ஏறிட்டீட்டு விழுந்துருச்சு என்னதான் இன்னொரு முறை ஏறி நின்று விழுந்தது ஒவ்வொருவராக ஏறி நிற்கவும் கூடவே கூடாது என்னைக்கு உடம்பு ஊதி போச்சோ அன்னைக்கு யமதர்ம ராஜா பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார் பிண்டம் பிண்டம் நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுலே சொன்னேன் நினைச்சா மூணு இட்லியோட நிறுத்திக்கோ முப்பது இட்லி உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியுமாவே கபாலி சிவபெருமான் உண்டிய சுருக்க நாளைக்கு உடம்பு நல்லா இருக்கும் இந்த மிஷின் எவ்வளவுதான் வேலை பார்க்க ஒழுங்க பயன்படுத்த ஒழுங்கா வேலை பார்க்க வேற சிவன் வேற கேள்வி கருத்துக்கள் திருமந்திரத்துக்குள்ள பொருள் வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க என்ன சைவ சித்தாந்தம் அங்க இருக்குல்ல அதனால இந்த பாருங்க ஒரு பெரிய கருத்து என்ன சிவன் என்ன வேறு இல்லை அடிச்சு தூக்கி விட்டாரு ஆன்மா வேற ஆண்டி தெரியுதுனா ரெண்டு அத்து வைதம்னா இரண்டு அற்ற நிலை ரெண்டு மாதிரி தெரியுது ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அறியலார் ஜீவன் சிவனை அறிய மாட்டார் ஜீனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனாயிட்டிருப்பதே சிவபெருமான பத்தி தெரிஞ்சுக்கிட்டார் ஜீவன் குறுகி சிவமாகும் ஒரு மாத்திரை குறுகினேன் அப்படின்ன மாதிரி ஜீவன் குறுகி சிவமாகிவிடும் பெரிய அத்துவைத கருத்து சைவ பெருமக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்ப என்னாகும் சிவ சாயுஜியம் கிடைக்கும் சிவனு போல இருப்பார் ஒரு பசு கற்ற பசுக்கள் கதறி திரியினும் நிறைய படிச்சு படிப்ப வச்சே சண்டை போடுற ஊர் ஊரா பட்டி மண்டபம் படிப்பு தானே ரமண பகவான் உட்கார்ந்து இருக்காரு நாலஞ்சு வேத பிராமணர்கள் வேதத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து காலில் விழுந்து கும்பிட்டார் இந்த பாருங்க இவங்க எல்லாம் வேதத்தை நிறைய படிச்சு விட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேதம் ஒண்ணு தெரியாது நிம்மதியா இருக்கேன் இது எப்படி இருக்கு வேதம் சண்டை போடுறதுக்கா இந்த பட்டி மண்டபம் நடத்துறதுக்கா இப்படி சில பேர் அறிவை வச்சு சண்டை போடுறது இல்லாததை சொல்றது நான் பிடிச்ச முயலுக்கு காலே இல்லைங்கிறது அதை வச்சு பேப்பரில் ஒரு விளம்பரம் பார்த்துக்கிறது இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கை கூடவே கூடாது கூடுமான வரைக்கும் வாதப்பிரதிவாதங்களை குறை வாதம் பண்ண வாதம் பண்ண ஒன்னும் மிஞ்ச போறதில்லை தொண்டை தண்ணி வீணா போயிடும் அவ்வளவுதான் சதாசிவ பிரம்மேந்திராள் வாழ்க்கை சதாசிவம்னு அந்த பிள்ளைக்கு பேரு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பையன் இப்ப பெரிய பையனாயிட்டான் ஒரு நாள் வெளியில போனா கிரிக்கெட் விளையாடுனா சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி சுமார் மூணு மணி சுமார் பசியோட வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா சொன்னா உட்கார சாப்பிடறதுக்கு அஞ்சு மணி ஆகும்னா என்னமா மத்தியான சாப்பாடு அஞ்சு மணிங்கிறாட்டி பெரியவளாயிட்டாலாம் ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டு தான் நீ சாப்பிடணும் அவங்களுக்கு இப்ப தான் சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு அவங்க சாப்பிட்டு முடிக்க மூன்றரை மணி ஆகிடும் உனக்கு அஞ்சு மணிக்கு தான் தான் எப்படி இருக்கும் பெண்டாட்டி பெரிய பொண்ணான அஞ்சு மணி அவரத்தையா விட்டுட்டு சன்னியாசி வேண்டாம் எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம் பெண்டாட்டி வேண்டாம் வச்சு சாப்பிடுங்க நீங்க போயிட்டான் காஞ்சி பரமாச்சாரியா மூணு பட்டம் முன்னால அவர் காலில் போய் விழுந்தான் எனக்கு சியாசம் கொடுங்காலும் அறிவாளி கெட்டிக்காரன் வெளியில பண்றேன் தப்பு கெட்டிக்கார பையன் உள்ள இருக்கிற சாமி சதாசிவான் அப்படியே நிறுத்திட்டாங்க பேச்சே இல்லை உனக்குள்ள உலகத்தை திருத்த முடியாது அன்னையிலிருந்து சாகர் வரைக்கும் பேச்சு கிடையாது கரூருக்கு பக்கத்துல நெருல அவருடைய சமாதி கோயில் இருக்கு எனக்கு போன மாசம் அங்க ஒரு சொற்பொழிவு போய் பாக்குறேன் என்ன அற்புதமான ஆலயம் அவ்வளவு பேர் வந்து கும்பிடுறாங்க அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்குது நெரு சதாசிவ பெருமை என்ற ஆள் முஸ்லிம் போன தெருவுல சாமி நிர்வாணியா போவார் ஒ மாட்டார் இது சட்டியாசம் உள்ளவனுக்கு வித்தியாசம் இல்லாதவனுக்கு என்னத்துக்கு அப்படியே பிரம்மமா போயிட்டு இருக்கார் ஒரு ஆள் ஓடி வந்தார் சாமி இது முஸ்லிம் தெரு கோஷா பெண்கள் போற தெரு இங்க எப்படி போக கூடாது இவருக்கு ஒன்னும் காதல கேட்கல சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படியே போயிட்டே இருக்கார் முஸ்லிம் பெரியவர் ஓடி வந்தார் சாமி உங்களுக்குத்தான் சொல்றேன் இப்படி போக கூடாது போனார் இந்த ஒரடி எடுத்து வச்சா நான் அறிவாலை அலந்த கைய வெட்டி விடுவேன் அதுவும் கேட்கல அறிவாலை கொண்டாந்தார் கைய வெட்டியே விட்டார் கீழே விழுந்துச்சு அதுவும் தெரியல சார் நல்லா பேசுறீங்களே கைய வெட்டுனாரா அது தெரியலையா நல்லா கதை விடுறீங்களே கேக்குறீங்களா இல்லையா இருபத்தையூபா சம்பள பணத்தை வாங்கி சைடு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சென்னையில பஸ்ல ஒருத்தர் மேல கைபிடிய பிடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டே வந்தார் பின்னால உள்ள ஒருத்தன் பார்த்தான் நல்லா இருக்கு இன்னைக்கு ஒன்னாம் தேதி பையனரே இருக்கு மகாலட்சுமி கடாட்சம் அப்படியே கத்திரிக்கோல போட்ட பையோடு எடுத்து இவருக்கு தெரியல கண்டாரு கையவா எடுத்த சட்டை தான் எடுத்த நேரம் போனார் பிள்ளைகளுக்கு எல்லாம் ரூபாய்க்கு வாங்கினார் சட்டையில பை போனது அவருக்கு தெரியல உடம்புங்கிற சட்டையில கை போனது சதாசிவெருமே என்றாளுக்கு தெரியல பகவான் ரமணருக்கு கையில புற்றுநோய் வந்துச்சு டாக்டர் ஆபரேஷன் பண்றேன் ஊசி போடணும் போட்டுக்க இந்த ஊசி எல்லாம் வேண்டாம் நீ பாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் அவர் கையாடு அந்த முஸ்லிம் பெரியவர் கைய தூக்கி விட்டு ஓடி வர விழுந்துருச்சு இந்த சாமி போய்கிட்டே இருக்காரு தப்பு பண்ணிட்டேன் ஓடி வந்து கைய காமிச்சாரு காமிக்க ஆமா இந்த கைய காண அவர் கைய வச்சாரு ஒட்டிக்கு சதா சிவபெருமே என்றாள் சொல்ல வந்தேன் உடம்புங்கிறது சட்டை சில பேர் என்ன பண்றான் என்ன பேரு தெரியக்கூடிய பசு இன்னும் சில பேரு கொற்ற பசுக்கள் குறி கட்டி மேயினும் பதவி பணம் இதுக்கு தெரிஞ்சு அலைகிறார் பதவியில உள்ள ஆசை விடாது செத்தா கூட சிவபதவி அடைந்து விட்டார்னு சொல்ற மாத்தி திரும்ப பாவி தப்பா போட்டு விட்டீன் என்ன தெரியுமா எங்கள் தந்தையார் சிவபதவி அடைந்து விட்டார் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்ன அர்த்தம் அந்த மனுஷன் பண்ணுன பாவத்துக்கு சிவபதவி அடைஞ்சிருக்க கூடாது நரகத்துக்குத்தான் போயிருக்கணும் அதனாலே நாங்கள் வருத்தப்படுகிறோம் செத்ததுக்கு வருத்தப்படுவியா சிவபதவி அடைஞ்சதுக்கு வருத்தப்படுவியா முட்டத்தனமா போட்டு வைக்கிறாங்க குற்ற பசுக்கள் குறிக்கட்டி மேயினும் ஒன்னு படிப்பு பணம் இதெல்லாம் ஒன்னும் புண்ணியம் இல்லடா கடவுள்கிட்ட போய் பக்தி பண்றவன் தான் பால் கொடுக்கிற பசுமாடு மற்றதெல்லாம் வரட்டு பசுமாடு பசுக்கள் முற்றிய பக்தி முற்றிய பசுக்கள் பால் போலும் மற்ற இப்பசுக்கள் வரல் பசுதானே மற்ற பசு எல்லாம் வரட்டு பசு உயிர்கள் அப்படி சரி இந்த உயிருக்குள்ள ஒரு மூணு விவகாரம் இருக்கு ஒரு நல்ல குதிரைக்காரன் இருக்கான் ரெண்டு குதிரை இருக்கு அந்த குதிரையை ஒழுங்கா ஓட்டி விட்டா இந்த உடம்பு ரொம்ப நாளைக்கு இருக்கும் குதிரைக்காரன் யாரு நம்ம மனசு குதிரை எது இந்த மூச்சு காட்டு சொன்னேன் சூரியகலை சந்திரகலை வலது மூக்களை மூச்சு ஓடினால் சூரிய இடது மூக்குல மூச்சு ஓடினால் சந்திரகலை வலது மூக்குல மூச்சு ஓடுற பொழுது உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும் இயல்பாக வெப்பநிலை சற்றே உயரும் உடல் சுறுசுறுப்படையும் சோர்வு அகலும் உடல் வலிமை கூடும் மூளை உடல் ரெண்டும் பரபரப்பாக இயக்கும் நிதானம் குறைவாகும் வேகம் அதிகரிக்கும் என்ன அர்த்தம் சூரியகலை ஓடுதுன்னு அர்த்தம் இடது மூக்களை ஓடினா சந்திரகலை அப்ப என்னாகும் அப்படியே மாற்றம் உடலை குளிர்விக்கும் வெப்பநிலை சற்று குறையும் மனம் சாந்தி உறும் பரபரப்பு குறையும் மூளை அமைதியாக சிந்திக்கும் நிதானமான மனோநிலை உண்டாகும் ரெண்டுக்குள்ள எது சார் தேவையில் சூரியகளை தான் தேவையில்லை அந்த வெப்பம் இருந்தாத்தான் கிருமிகள் நம்மள்கிட்ட வராது சந்திரகளை குளிர்விக்கும் கிருமிகள் வரும் நேற்றுக்கே சொன்னேன் காலையில எட்டு வரைக்கும் வலது மூக்குல மூச்சு ஓடும் எட்டு வரைக்கும் மனம் குதிரை இரண்டு வீசி பிடிக்கும் விறகறிவார் இல்லை அது எப்படி வீசி பிடிக்கிறது ஒண்ணும் இல்ல சுருக்கமா சொல்லி தர்றேன் மூச்ச நல்லா இழுத்து விடணும் ரொம்ப நாளைக்கு உசுறுப்பு கிடைக்கும்ன் குரு அருள்சப்படும் சரி அடுத்தது பத்தி இவ்வளவு பேசுறீங்களே ஏன் சார் திருமூலர் தான் முத முதல்ல உடம்பு வேணும்னு சொன்னவர் எல்லாரும் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா அப்படின்ட்டான் சில பேர் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி சங்கர சங்கர சம்போன் பழைய பாட்டுங்க சிவ சங்கர சங்கர சம்போன் நந்தவனத்தில் ஓராண்டி நம்மதான் நாலாறு பத்து மாசம் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி ஒரு கெடுத்து போயிட்டானே நூறாண்டு வாழ்வேன் சொன்னார் பாரதியார் போய் கேட்டார் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தரணி கடவாயே என்றார் பாரதி கேட்கிறார் எனக்கே மனக்கேதம் யாவினையும் மாற்றி எனக்கே நீண்ட புகழ் வாழ்நாள் நிறை செல்வம் பேரழகு வேண்டுமட்டும் இவாய் விரைந்து அப்படிங்கிறார் எதுக்காக அதெல்லாம் சொல்ல வந்தேன் இந்த உடம்பு எல்லாத்துக்கும் அவசியம் உடம்பு இருந்தாத்தான் நீங்க சித்திரை எழுத முடியும் அதனாலே உடம்பு என்பது ரொம்ப அவசியமானது உயிரும் உடம்பும் உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டியெல்லாம் இங்கே கிடையாது உடம்பை முன்னாலே இழுக்குன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு உடம்புக்குள்ளே உரு கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் சிவபெருமான் இருக்கிறார் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்ன சார் உயிருக்கு அழிவில்லைன்னு இந்நேரம் பேசினீங்க இப்ப உயிர் அழியுங்கிறீங்க அழியும்னா என்ன அர்த்தம் உடம்புக்குள்ள இல்லாம போயிடும்னு அர்த்தம் உடம்புக்குள்ள இருக்கிற பொழுதுதான் உயிருக்கு புகழ் பெருமை எல்லாம் உயிர் தனியா போயிடுச்சுன்னா பேயின்ற மனுஷனா இருக்கிற பொழுது நல்லா தான் இருக்கு பேயின்னு சொன்னா பயந்து போயிடறோம் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் நேத்தி அதை சொன்னேன் இப்ப திரும்ப சொல்றேன் ஆன்மாவுக்கு வளர்ச்சி வேண்டுமானால் அது உடம்பு எடுக்க வேண்டும் உடம்பு எடுத்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் செயல்பட்டு அப்பத்தான் ஆன்மாவுக்கு பக்குவம் கிடைக்கும் இல்லைன்னா ஆன்மா அப்படியே இருக்கும் எனக்கு இப்போ உள்ள அறிவு நான் இப்போ இறந்து போயிட்டா அதோடு நின்று போயிடும் அடுத்த பிறவி எடுத்தன்னா அறிவு கூடும் அதுக்கடுத்த பிறவி இல்லை இன்னம் கூடும் எடுக்கலைன்னா இதோடு நின்று போயிரும் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த உடம்புக்குள்ளே பத்து வாயுக்களை வச்சிருக்கார் பகவான் நேர்த்தி சொன்னேன் இந்த பத்து வாயுக்களும் பத்து விதமாக செயல்படுது முதல் வாயு பிராணன் பேரு பிராணம் போயிடுச்சு அதுதான் எல்லாத்துக்கும் மேலே ஒன்பது வாயுவுக்கும் கண்ட்ரோல் யாரு பிராணன் தான் கண்ட்ரோல் பண்ணுது பிராணம் போயிட்டா இந்த ஒன்பது வாயுவும் ஒன்னொன்னா போயிடும் பிராணன் என்பது நம்முடைய மூச்சு காற்று ஆக்சிஜன் ரெண்டாவது அபானன் ஒரு வாயு அபானன் என்ன வேலை பார்க்குது மலத்தள்ளுது ஜலத்தத் தள்ளுது மலம் போகலன்னால தெரியும் ஒழுங்கா போயிட்டு இருந்தா ஒன்னு தெரியாது அதை தள்ளுறது யாரு அவசியமானது டாக்டர் மேல போற பொழுது காதை அடைக்குது அந்த காற்று அதுக்கு பேரு உதானன் நாலாவது வியானன் வியானன் என்ன தெரியுமா போறது வர்றது இயங்குவது காற்று இல்லைன்னா உடம்ப தூக்க முடியாதுங்க நடக்க முடியாது போவது வருவது இயங்குவது இதெல்லாம் பண்றது வியான் சமானன் ஒரு காற்று அது என்ன தெரியுமா பண்ணுது சாப்பிடற சாப்பாட்டை பிரிச்சு உடம்புல தாதுக்களுக்கெல்லாம் கொண்டே கொடுத்துட்டு வருது காற்றுத்தான் போக முடியும் காற்று போகலன்னா உங்க ரத்த ஓட்டமே நின்று போயிரும் சமானன் நாகன் ஒரு காற்று அது என்ன பண்ணுது தெரியுமா சில பேர் காலம்பற ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் எடுக்க வைக்கிறது நாகன் சாகுற கடைசியில என்ன ஆகும் ஒரு விக்கல் வந்து நாகன் வெளியில போயிட்டான் அண்ண்த்தம் கூர்மன்னு ஒரு வாயு இமைப்பு விழிப்பு உறக்கம் உணர்ச்சி இதெல்லாம் கூர்மன் வாயு கிருகரன் ஒரு வாயு அது என்ன பண்ண கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்பேன் என்னமோ இது வரைக்கும் மனுஷனா இருந்த மாதிரியும் இனிமே இருக்க மாட்டேங்கிற மாதிரியும் கோபத்தை உண்டாக்குற வாயு கிருகரன் தேவதத்தன் ஒரு வாயு உடம்பை எரிக்க உதவுவது தெளிவா சொல்லப்பானா உடம்புக்குள்ளே உள்ள அந்த பலவிதமான உணவுகளையும் ஜீரணித்து கடைசியிலே உடம்ப எரிக்கிற பொழுது ரொம்ப பயன்படக்கூடிய வாயு கடைசி ஒரு வாயு தனஞ்சயன் பேரும் அது உடம்புக்குள்ளே இருக்கும் எறந்ததுக்கு அப்புறம் இருக்கும் மூணு நாளைக்கு இருக்கும் திருமூலர் பேசுறார் மூணு நாளைக்கு இருக்கும் அந்த வாயு இருந்து என்ன செய்யும் உடம்ப வீங்க வைக்கும் வீங்குதா கட்டிக்குளம் மாயாண்டி சாமின்னு ஒரு பெரிய மகான் மதுரையிலே வாழ்ந்தவர் நவராத்திரி நேரம் நவராத்திரி அன்னைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னால பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு கோனார் ஒருத்தரை கூப்பிட்டார் அந்த கோனாருக்கு பேரு இருளப்ப கோனார்னு பேர் அவரை கூப்பிட்டார் இந்த வண்டியை கட்டி விடுன்னார் ஒரு மாட்டு வண்டி கட்டி விட்டாங்க கட்டிக்குளம் சாமி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கிட்டு அவருடைய இருளப்ப போனார் பார்த்தார் ஐயோ காலம்பரம் மூணு மணிக்கு சாமி போறாரு வண்டியில லைட் கிடையாது ஓடி வந்தார் நீயும் வண்டியில ஏறிக்க உண்டார் ஏறிக்கிட்டார் வந்தாச்சு திருப்பரங்குன்றம் தாண்டி ஒரு லெவல் கிராசிங் அது தாண்டி ஒரு ஓடை ஓடை கிட்ட வந்த உடனே வண்டியை நிறுத்தி விட்டார் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி நிறுத்த அப்படியே அவர் மேல கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி சாஞ்சி உட்கார்ந்தார் ஒரு நிமிஷம் நாலு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏதோ தியானம் பண்றாருன்னு இருளப்ப கோனார் நினைச்சாரு அஞ்சு மணி நேரம் இந்த உடம்புல சாகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் இந்த சட்டையை கலட்டிறவான்னு கேட்டாரு புரியுதா எந்த சட்டையை கலற்றுறது இந்த சட்டையை நம்மளால கலட்ட முடியல உடம்பு சட்டையை கலட்டாரு கலட்ட உடம்பு நீட்டா இருக்கு தூக்கி கொண்டே சமாதி வைக்கணும் காலம் வர இடமெல்லாம் குறிச்சு கொடுத்திருக்காரு இவளது நீளம் இவளது அகலம் படுத்து பார்த்திருக்காரு யாருக்கும் தெரியல படுத்து பார்த்து இருக்காரு எல்லாம் தோண்டி பிள்ளையாறு வைக்கணும் இங்கேதான் என்ன சமாதி வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ அங்க தூக்கிட்டு வர்றாங்க அவர் சொந்த ஊர் கட்டி குளம் இது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் சமாதி வைக்க போறாங்க கட்டி குளத்துக்கு அரங்க வந்துட்டாங்க எங்க ஊர் சாமி அவர் எங்க ஊர்ல தான் சமாதி வைக்கணும் இங்கேதான் குறிச்சு கொடுத்தாரு இங்கேதான் சமாதி வைப்போம் ரெண்டுக்கும் சண்டை இருளப்பக்கோனார் சொன்னாரு சரி நீங்க கொண்டுகிட்டு போங்க ஆனா இந்த இடத்துல சாமி அடையாளம் காமிச்சுட்டு போயிருக்காரு என்ன போட்டு போடுங்க இதில் உயிரோட எல்லாரும் மாட்டேன்ட்டு ஐயோ ஐயோன்னா அதுக்குள்ள ஒருத்தன் சொன்னா சாமிய பாருங்கண்ண பார்த்தாங்க உடம்பு விங்கிருச்சு கட்டிக்குளம் மாயாண்டி சாமி உடம்பு பயங்கரமா விங்கிடுச்சு தனஞ்செயன் வாயு நல்லா வேலை பார்த்திருச்சு விங்கிடுச்சு இனிமேல் தூக்கிட்டு போக முடியாது வழியில என்னமாவது ஆகிடும் இங்கே வையின் தூக்கி கொண்டே வைக்க போனானா பழையபடி ஆயிடுச்சு உடம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்ப சமாதி வச்சிருக்கு அதுக்கு மேல ஒரு பிள்ளையார் வச்சிருக்கு நீங்க பேசுனா கட்டிக்குளம் மாயாண்டி சாமி உங்களோட பேசுவார் போய் பாருங்க காசிக்கு போகணுமா அவர் கூட்டிகிட்டு போறாரு உங்களுக்கு கஷ்டம் வருதா வந்து காப்பாற்றுறாரு சாயங்காலம் ஒரு ஏழுல இருந்து பத்து வரைக்கும் அவ்வளவு கூட்டு அங்க போகுது ஒருத்தர் உட்காந்து நிறைய வாக்கு சொல்றார் அந்த வாக்குக்கு அறக்காசு பணம் வாங்க மாட்டார் நடந்துகிட்டு இருக்கு திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல தனஞ்செயன் என்ன செய்யும் மூணு நாளைக்கு இருக்கும் உடம்பை வீங்க வைக்கும் சார் நெருப்பு நாளைக்கு இருக்கும் எத்தனை வாயுக்கள் பத்து வாயுக்கள் கடவுள் இவ்வளதையும் கொண்ட உடம்புக்குள்ள வச்சிருக்கார் இவ்வளதும் இந்த உடம்பை பக்குவப்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறார் அப்புறம் சில பேர் அடுத்த பிறகு எப்படி எ சில பேர் பன்றியா போறப்பான் அவருக்கு ரொம்ப கோபம் விடு பாப்பா உமிழ்ந்து விடு பாப்பா இந்த பாரதி சொன்னா பாருங்க பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா சொல்றாரு பாருங்க கொன்றிலாரை கொலை சொல்லூறினார் கொலை செய்யாத ஒருத்தனை நீ கொலை பண்ற அப்படின்னு அதுக்கு பணம் கொடுத்தவது ஆட்ட வெட்டி சாப்பிடு அப்படின்னு கட்டாயப்படுத்தி கொடுத்தவன் மூணாவது பன்றியாய் படியில் பிறந்து ஏழ் நரகு ஒன்றுவார் அரண் ஆணை இது உண்மையே அப்பா உயிர்கொலை செய்யாதே ஆட்டை வெட்டி சாப்பிடாதே வெட்டினாலும் பாவம் கொன்றால் பாவம் போச்சுன்னு சொல்லாதே ரெண்டும் பாவம் அடுத்தது பாருங்க யார் யாருக்கு இருமல் வரும் சோகை வரும் ஈழ வரும் வெப்பம் வரும் இந்த உடம்பு தரும செய்யாதவனுக்கு இதெல்லாம் வரும் எத்தனை பாட்டு இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தருமம் செய்யாதவர் தம்பாலதாகும் உரும் நாகம் உரோகி களலை தர்மம் செய்வார் பக்கம் சாரகில்லாவே இந்த வியாதிகள் தர்மம் பண்றவனுக்கு வராது ஏன் சார் வராது ஒரு ஜோசியர் அழகா சொன்னார் உங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லை சனீஸ்வர பகவான் ஜென்மச்சனியா வந்து உட்கார்ந்துட்டார் அதனால கை காசு செலவழியும் நீங்க நல்ல காரியத்துக்கு செலவழிச்சு வைத்தியத்துக்கு செலவாயிடும் கோயில்ல கும்பாபிஷேகமா கொடுக்கறேன் அப்புறம் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்தார வந்துச்சு வியாதி டாக்டர் அவரு ஒரு நாளைக்கு அப்படி இப்படின்னு பில் போட்டாரு அஞ்சாறு லட்சம் முடிஞ்சு வச்சு அப்பவே சொன்னார் நேரம் சரியில்லை நல்ல செலவு செலவழிச்சுட்டா பணம் போயிடும் நாகம் ரோஹிணி களலை தருமம் செய்வார் பக்கம் சாரகிலாவே அப்புறம் ஒரு நல்ல காரிகள் சொல்றாரு பாருங்க கொடுக்க முடிஞ்சதை கொடுத்துடணும் முடியலன்னு கொடுக்க சொல்லலை பறவப்படுவான் பரமனை ஏத்தார் கூட கொடுக்க மாட்டான் கரகத்தால் நீரட்டி வளர்க்கார் தண்ணியை கொண்டு ஒரு செடிக்கு ஊத்தன அது புண்ணியமா எப்படி பாருங்க நம்ம மரம் வளர்க்கணும்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம கோயில்கள் வச்சு அந்த காலத்தில் மரம் வளர்த்திருக்காங்க கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிறி நீரே நீங்களெல்லாம் நரகத்துக்கு போகணும் நினப்பில் வச்சுங்க சரி கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கணும் சிவனடியார்கள் பக்தர்கள் சான்றோர்கள் அவங்களுக்கு நிறைய கொடுக்கும் பக்தவனுக்கு சோறு மட்டும் போடு வேற ஒண்ணும் கொடுக்காது கெட்டவனா சோறு போடு போன பாவம் வேற ஒண்ணும் செய்யாது மண்மலை அத்தனை மாதனம் அஞ்சலி இருவரும் ஏழாம் நரக குழியிலே புரியுதா பக்குவம் இல்லாதவன் பக்தன் இல்லாதவன் கடவுளை பற்றி சிந்திக்காதவன் இவனுக்கு பணம் கொடுத்தினா கொடுத்தவன வாங்கினவனு சேர்ந்து நரகத்தில் போய் சந்திக்க வேண்டும் அப்புறம் தாவரலிங்கம் பரித்தொன்றில் ஸ்தாபித்தால் அரசாங்கம் கவுந்து போயிடும் நடந்ததுங்க தமிழ்நாட்டில் நடந்தது பழனி ஆண்டவருடைய சில அற்புதமான சில போகர் தயார் பண்ண செல அந்த சிலை கொஞ்சம் கால் பகுதி ரொம்ப மென்மையாகி விட்டது யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அந்த சிலைக்கு எல்லாம் பண்ணாம அதை மூடி வச்சு விட்டு புது சிலையை கொண்டாந்து வச்சு பூஜை ஆரம்பிச்சாங்க சொன்னவருக்கும் ஆபத்து வந்துச்சு அரசாங்கத்துக்கும் ஆபத்து வந்துடுச்சு உடனே மாத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப ஒரு பத்து வருஷத்துக்குள்ள நடந்த செய்தி தாவரலிங்கம் பரித்தொண்டில் ஸ்தித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலைகடும் கடும் சாவதன் முன்னே பெடும் குஷ்ட வியாதி வரும் காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே அடுத்தாப்பில இப்படி பண்ண என்ன ஆகும் ஆற்றரும் நோய் மிக்கு அவனி மழையின்றி பொல்லாத நோய் வரும் மழை இருக்காது போற்றரும் மன்னரும் போர் வழி குன்றுவர் ராஜாவுடைய ஆற்றல் குறையும் கூட்டுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூஜைகள் தப்பிடித்தானே சிவன் கோயில் பூஜை ஒழுங்கா செய்யலா பட்டியலே போடுறார் சிவன் கோயில் ஒழுங்க செய்யல பொல்லாத நோய் வரும் மழை வராது ராஜாவுடைய ஆற்றல் குறையும் சிங்கப்பூர் பெருமக்களை கையெடுத்து கும்பிடணும் கூடுமான வரைக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா இடத்திலேயும் கும்பாபிஷேகங்கள் சிறப்பாக நடக்கின்றன இது உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கு நன்மை இந்த நாட்டுக்கு நன்மை சொல்றார் அவரு முன் நவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் ஆண்டவன் கோயில்ல பூஜை முன்னப்பின் ஆகிட்டா மண் அறுக்கு தீங்கூல போய் பாதிக்கும் வாரி வளங்குன்றும் மழை பெய்யாது கண்ணம் கலவு மிகுத்திடும் திருட அதிகம் ஆயிடுவான் காசினி என் அரும் நந்தி எடுத்துரைத்தானே நான் சொல்லல நந்தியம்பெருமான் எனக்கு சொன்னார் நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எாலும் களவு எங்க வார்த்தாலும் கொலை என்னமோ பத்திரிகை பார்த்தா பயமா இருக்கு நிம்மதியா வழியில போக முடியல போனவன் வர முடியலை கோயில் பூஜைகள் பூரா எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு அதிகமா சொல்ல வழி இல்லை அதோட நிறுத்திடுறேன் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அரிசித்தால் என்ன கோபம் விருது பாருங்க பிராமணருக்கு பார்ப்பான்னு பேர் பார்ப்பான் என்ன அர்த்தம் இறைவனை நினைந்து சிந்தித்து பார்ப்பவர் அதனாலதான் அவர்களுக்கு மரியாதை கோயிலுக்கு போனா கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதை அந்த கோயில்ல உள்ள அர்ச்சகருக்கு நம்ம கொடுக்கிறோம் அவரு உண்மையான பக்தரா இருக்கணும் இல்லைன்னுட்டா நாட்டுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை அவற்றை கையை நீட்டி விபூதி வாங்கிக்கிறோம் அவரை கடவுளுக்கு சமானமா நினைக்கிறோம் அப்போ அவர் எப்படி இருக்கணும் யோகியரா இருக்கணும் பேர்ல மட்டும் பார்ப்பானா இருக்கப்படாது உண்மையிலே பார்ப்பானா இருக்கணும் திருமூலர் அவள் கவலைப்படுறார் பொல்லா வியாதியாம் நாட்டுக்கு போர் வரும் வியாதி வரும் பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே எவ்வளவு சொல்றார் பாத்தீங்களா சிவாஜி மகாராஜாவுடைய குருநாதர் சமர்த்த ராமதாசர் ஒரு நாள் சமர்த்த ராமதாசர் வந்து வாசப்படியில் அடிக்கிறார் சிவாஜி மகாராஜா உள்ள உட்கார்ந்திருக்கார் சமர்த்த ராமதாசர் பவதி பிக்சாந்தேகியின் யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்கார் மகாராஜா சத்ரபதி சிவாஜி அத்தனை கோட்டைகளுக்கு ராஜா சிவாஜி இருபது ஒட்டி மகாராஜா பட்டம் பெற்றாஷ்டிராவில் பெரிய மகாராஜா வெளியில் நிற்கிறது குருநாதர் சமர்த்த ராமதாசர் என்ன பிச்சை போடுறது மகாராஜா குருநாதர் அவர் ஒரு ஐம்பது ரூபாய் போடலாமா சிவாஜி ஆளு எடுத்தார் ஒருத்தார் எழுதினார் பைப்பிழப்பட்ட சிவாஜி மகாராஜாவுக்கு சொந்தமான அரண்மனை கோட்டை கொத்தளங்கள் அரசு அத்தனையும் சிவாஜி மகாராஜா உள்பட சமர்த்த ராமதாசர் திருவடிகளில் சமர்ப்பணம் என்னையும் எங்க கடவுள் கொடுத்த காசத்தானே நம்ம திருப்பி கடவுளுக்கு கொடுக்கறோம் அம்மாவுக்கு பர்த்டே பய அம்மா பர்சல் என்று ஐம்பது ரூபாய் எடுத்து அவளுக்கு எங்க இருந்து எடுத்தேன் அம்மா பெருசா தானே எடுத்தேன் கடவுள் தேர்ந்தெடுத்த காசத்தானே நீங்க திருப்பி கடவுளுக்கு கொடுக்குறீங்க சமர்த்த ராமதாசர் கடவுளுக்கு சமானம் அப்படியே கொடுத்தாராம் நம்ம ஒரு சாமியாரா இருந்திருந்தா தேங்க்யூ ரொம்ப நல்லது சிவாஜி நீ எப்ப ஊரை விட்டுட்டு போற அப்படின்னு கேட்டிருப்போம் சமர்த்த ராமதாசர் என்ன கேட்டார் தெரியுமா ஏண்டா என்ன என்ன சம்சாரியாக்கவா பாக்குற ராஜ்யத்தை கொடுத்து நான் நீ முடிஞ்ச அந்திரிச்சா ராஜ்யத்தை பாத்துக்கிட்டு முடியாது இந்த பாரு நீ எனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டி நீ நீதான் எனக்கு பிரதிநிதி யூ ஆர் மை ரெப்ரஸன் நீ ராஜ்ய இல்ல யாரு என்னுடைய சார்பாளன் இந்த ராஜ்யத்தை என் சார்பில் ஆட்சி செய் இந்தா உனக்குரிய கொடி எது தெரியுமா இந்த காவினி இந்த காவிக்கொடி உனக்கூடிய கொடி எல்லா கோயில்லையும் காவி கொடி பறக்கணும் அத்தனை கோயில்லையும் பூஜைகள் ஒழுங்கா நடக்கணும் நடக்கலா சிவாஜி நீ தான் பொறுப்பு நான் முதலாளி நீ எனக்கு பதில் ஆள் போர் மை ஏஜென்ட் எப்படி இருக்கு இன்னைக்கும் போய் பாருங்க மகாராஷ்டிராவில் கோயில் என்ன கொடி பறக்கும் காவி கொடி வறந்துட்டு முன்னார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னருக்கு அடுத்த பரவி மாட்டிக்கிறோம் பெண்ணுக்கு கேடு செய்யக்கூடாது பக்தர்கள் பக்தர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது தத்துவிகள் சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தால் இவங்க மனமெல்லாம் கலங்கிற மாதிரி செய்தால் அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும் ஒரு வருஷத்துக்குள்ள செல்வமும் போகும் ஆளும் போயிருவான் சத்தியம் சதாநந்தி ஆனையே யார் யாருக்கு பத்தினி பக்தர்கள் தத்து வஞ்ஞானிகள் சார் இப்ப நடந்துச்சா பெரிய ஒரு வனத்தில் மூர்த்தி நாயனார் வரலாற்றை எடுத்துக் மூர்த்தி நாயனார் மதுரக்காரர் சிவபெருமானுக்கு சந்தன திருப்பணி அந்த கல்லு மதுரையில இருக்கு சந்தன அரைச்சு கொடுக்கிறது சந்தன சாந்தின் சுந்தர கர்நாடகத்தை ராஜா வந்து சேர்ந்தான் அவன் சமனை அதனால என்ன பண்ணா கோயில் இவருக்கு சந்தனம் கிடைக்காத மாதிரி ஏற்பாடு பண்ணான் எல்லா கடையும் மூடிவிட்டான் சந்தனமே கொடுக்கப்படாது எப்படி இருக்கும் கடவுளேன்னு அழுதார் பார்த்தார் சந்தனந்தானே இல்ல இந்த உடம்பே சந்தனம் தானே முழங்கையோல் போய் உள்ளே இருக்கிற நினம் வெளிப்பட்டு ரத்தம் அறுது சிவபெருமான் அசரிகாக்கு நிறுத்து நிறுத்து நிறுத்து உனக்கு தீங்கு செய்தவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு முடிந்துவிடும் அன்னைக்கு ராத்திரி கர்நாடக மன்னன் இறந்து போயிட்டான் மறுநாள் காலையில யானையை விட்டாங்க அது மாலையை தூக்கிக்கிட்டு வருது யாரு கழுத்துல மால போடுதோ அவன்தான் ராஜா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தப்பான ஆளை அனுப்சிச்சு வைக்கிறோம் அறிவுள்ள ஆட்கள் அறிவில்லாத யானை ஆரவில்லாத யானை ஒழுங்கான ஆளுக்கு மாலையை போட்டிருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியன் யானை வந்தவொன்னே அவனவன் கழுத்தை நிட்டுறான் நமக்கு கிடைக்குமா நமக்கு கிடைக்குமா யானை தாண்டி வந்துருச்சு கோயில் வாசப்படியில் மூர்த்தி நாயனார் நிக்கிறார் அவர் கழுத்துல கொண்டு வந்து கும்பிட்டா அவர் என்ன பண்ணார் சொக்கலிங்க பெருமான் போய் கேட்டுக்கிட்டு வந்துடுற ராஜா அறுக்கலாமா இல்லையான்னு அங்க போய் காலில் விழுந்தார் பெருமானே இருக்கு ஏன் சார் அவர் சொல்லுவாரா இவருக்கு கேக்குமா நீங்க பேசினா கடவுள் பேசுவார் ஒரு அடையாளம் காட்டுவார் நாங்க கைலாஷ் யாத்திரை போற பொழுது நாலு பேரு காலையில் அஞ்சு மணிக்கு மீனாட்சி சன்னிதில் போய் நிக்கிறோம் எங்களுக்கு பயமா இருக்கு போயிட்டா திரும்பி வரணுமே கும்பிட்டு அங்க பஞ்சமுக தீபாராத VIP, இல்ல எங்களுக்கான தீபாராதனை அவ மேல இருந்து ஒரு பூமாலை விழுகுது போதும் அழகா போயிட்டு திரும்பி வந்தான் திரும்பி நின்னா ஒரு பஞ்சமுகன அழகா பேசுவா நமக்கு மட்டும் தெரியணும் மூர்த்தி நாயனார் போய் கேட்டார் எம்பெருமான் சரியின் வந்தார் ஒன்னே ஒன்னு மூணு கண்டிஷன் என்ன தலையில மணிமகுடம் வச்சிக்க மாட்டேன் அப்போ ஜடாமுடிதான் கழுத்தில மணி மாலைகள் போட்டுக்க மாட்டேன் ருத்ராட்சான் நெத்தியில திருநீர் அவ்வளவுதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் மடியேன் முருகனுக்கும் உருத்திட பசுபதிக்கும் மடியேன் சொன்னபடி அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா இறந்து போயிட்டான் ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்துடும் ஈசன் அடியார்களுக்கு துன்பம் தரக்கூடாது வாசவன் பீடமும் மார் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தியான உங்களுக்கு ஆசிரியன் துன்பம் செய்தால் நான் எம்ப ஆச்சரியப்பட்டு படித்தேன் என்னதான் ஆக போகுதுன்னு நாயா புறக்கணுங்கிறார் அப்போ கொஞ்ச காலத்திலே தமிழ்நாடு முழுக்க நாயா இருக்கும் அவங்க பள்ளிக்கூடத்திலையும் சரி தண்ணி ஓட்டு வந்தா அந்த வாத்தியாரை ஏண்டாட்டு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் நீங்க என்ன லேட்டுன்னு கேட்கறீங்க வாத்தியாரு பார்த்தார் முட்டா பயல வந்து உட்கார் நான் அஞ்சு லட்சம் கொடுத்து வாத்தியாரு வேலை வாங்கியிருக்கேன் நாங்க ஒரு பொருள் உணர கூறியாளரை சுனங்கன்னா அங்கு ஒரு யுகம் ஐயோ ஒரு யுகம் அப்படி இருப்பானா அப்புறம் பாரடை கிருமியாய் படி மண்ணிலே பாக்டீரியா அப்படி தெளிவானா கிருமியா இருப்பானா அப்துல் கலாம் ஐயா நம்ம பாரசீகத்தை ஒட்டி ஒரு நாட்டுக்கு போனார் ஜனாதிபதியார் ராஜா இவருக்கு கார் ஓட்டினார் பின்னால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு புரோட்டோக்கால் தப்பு நீங்க எப்படி கார் ஓட்டலாம் நீங்க மகாராஜா அவருக்கு கார் ஓட்டப்படாது நீங்க பக்கத்தில் உட்காரலாம் ஏன் ஓட்டு நீங்க ஒரே வார்த்தை சொன்னார் அந்த மகாராஜா நான் இந்திய நாட்டு ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு கார் ஓட்டவில்லை அப்போ என்னுடைய டெல்லியிலே எனக்கு பாடஞ்சொல்லி ஆசிரியருக்கு கார் ஓட்டினேன் முடிஞ்சு போச்சு ஒன்னும் பேச்சே கிடையாது பாடஞ்சொல்லி கொடுத்திருக்கார் அங்க வாத்தியார் நல்ல பணி எது தெரியும் இல்ல ஆசிரிய பணி ஆசிரிய பணி அரும்பணி அதற்கே உன்னை அர்ப்பணிந்தான் இதெல்லாம் அந்த காலம் வேற ஒன்னும் சொல்ல செப்பினோர் பாரடை கிருமியாய் படிவர் மண்ணிலே இந்த அஞ்சு சிங்கம் உள்ள இருக்கான் இருக்கு செவி உடம்புல அஞ்சும் காட்டுக்குள்ள இருக்கான் இது காடுதான் அஞ்சும் போய் மேய்தான் விருப்பப்படி இந்த அஞ்சுக்கும் நெகம் இருக்கான் பல்லு இருக்கான் இந்த ரெண்டையும் புடிங்கிவிட்டா இந்த அஞ்சு ஒழுங்காயிருமா கண் மூக்கு செவி அஞ்சு அடவுயுள் வாழ்வன அஞ்சும் போய் மேய்ந்து தம் அஞ்சு அகமே புகும் அஞ்சின் உகிரும் எயிரும் அறுதிட்டால் உகிர்ன நெகம் எயிரிட்டால் ஒரு செய்தி அடக்கு அடக்குற முடியுமா வெய்வாய் கண் மூக்கு செவி உங்களால அடக்க முடியுமா உருக்காலும் முடியாது இது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாவது பாடல் இப்ப சொல்ற பாட்டு அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் அஞ்சையும் அடக்கு அடக்குன்னு சொன்னவன் அறியாதவன் என்ன அடக்க முடியாது ஒரு காலம் நீ அடக்க அவளது வேகத்தோட எந்திரிச்சு வரும் என்ன செய்யலாம் அமரரும் அங்கில்லை தேவர்களால கூட அடக்க முடியாது இந்திரம் பற்றபாடு பெரும்பாடா போச்சு நம்ம ஆயிரம் பங்கு தேவல ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாளுங்கரி அஞ்சும் அடக்கினால் அசேதனமாம் என்ன பொருள் ஆகும் என்று அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே திருப்பிவிடு பாரதி அதைத்தான் செஞ்சி மாதா மீது காதல் மகாலட்சுமி மீது காதல் மலரின் மேவு திருவே உண்மேல் மையல் கொண்டு நின்றேன் யாரை காதலிக்கிறது காளி மாதாவை காதலிக்கிறது சரஸ்வதியை காதலிக்கிறது மனச திருப்பு கடவுள் பால் செலுத்து உடம்பு அழுக்கு மனம் சுத்தம் பரவாயில்ல உடம்பு சுத்தம் மனம் அழுக்கு ஏகப்பட்ட ஆபத்து அந்த கிட்டவே போக கூடாது சரிதானா நமக்கு எப்படி இருக்கு உடம்புல அஞ்சு எங்கையோ பாயுது ஒரு வழி திருப்பு மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டள உயரத் தூண்டி உய்வதோரு பாயம் பற்றி உகக்கின்றேன் உகவா வண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர் கடவுளே அஞ்சு பேரை எனக்குள்ள வச்சிருக்கேன் தினோ சண்டை நடக்குது அவன் ஜெயிக்கிறான் நான் தோத்து போயிட்டு இருக்கேன் ஆனா பாடுறார் உடம்புக்குள்ளே விளக்கை ஏத்தினேன் வேண்டளவு தூண்டினே அருமையான வார்த்தை ரொம்ப தூண்டு கரி பிடிக்கும் தூண்டாம விட்டு அணைஞ்சு போயிடும் மருமகளை அந்த முதல்ல ஒழுங்கா ஏத்துறாளா எத்தனை நெருப்பு குச்சியை வேஸ்ட் பண்றா நடக்குதுங்க தெரியுமா அதை எடுத்து அப்படி தலையில தேய்ச்சிக்கிறாளா அப்பா அவ குணமெல்லாம் பார்த்துக்கிறது இல்ல அதுக்கு உள்ள துணியில் செய்கிறாளா இப்படி எல்லாம் பண்றான் விளக்கு என்ன செய்யணும் வேண்டள உயரத் தூண்டி வெயுளே விளக்கை ஏற்றி வேண்டள உயரத் தூண்டி என்ன பண்றேன் பற்றி உகக்கின்றேன் அவர்களே பேர் திருப்புகள் விளக்கு ஏற்ற பொழுது எப்படி சுத்தமா இருக்கமோ உடம்பு அழுக்காயிருக்கலாம் மனம் சுத்தமாயிருந்தால் பாராட்டு மனம் அழுக்காயிருந்து உடம்பு சுத்தமாயிருக்குமானால் கிடையாது தப்பு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வரலாறு ஒரு கதை சென்றார் ஒரு துறவி எதிர்த்த வீட்டில் ஒரு தாசி பொது பெண் அவருக்கு எத்தனை பேர் போவானோ இந்த சன்னியாசி எண்ணிக்கிட்டே உட்கார்ந்து வேற வேலை கிடையாது வாசப்பொல்ல உட்கார்ந்து ஒருத்தம் போனா ஒரு கல்ல தூக்கி போடுறது அடுத்த போனா அடுத்த கல்ல தூக்கி போடுறது ஒரு பட்டியலே வச்சிருப்பார் என்ன ஆயி போச்சு மழையா இந்த கல்லியாருக்கொண்டாடுறாங்க அவளை திட்டுறாங்க ரெண்டு பேரும் இறந்து போனார்கள் அவ நரகப்பாதைக்கு போனா சாமி சொர்க்க பாதைக்கு போனார் ரெண்டு பேரையும் தடுத்து விட்டாங்க என்ன சாமி நீங்க நரகப்பாதைக்கு போகணும் நான் தான் சன்னியாசியுடைய தான் சொல்றோம் நீங்க நரகப்பாதைக்கு போகணும் பாதைக்கு போகணும் நான் தாசியனுடைய ஆன்மா அதனால தான் சொல்றேன் சொர்க்க போகணும் என்ன ரூல் எல்லாம் மாத்தி விட்டாங்களா இந்த ஊர்ல இல்ல ஏன் தெரியுமா சாமி உங்க உடம்பு சுத்தம் உடம்பை கொண்ட ஊர்ல வச்சு சமாதி வச்சு கும்பிடுறாங்க உங்க மனசு கட்டு போச்சு எத்தனை பேர் வந்துட்டு போனா இன்னைக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா புத்தி போரா இதுல நெனப்பு இருந்தது மனசு கட்டு போச்சு ஆன்மான் அரகத்துக்கு போகுது அவளுக்கு உடம்பு கெட்டு போச்சு இழுத்து எறிஞ்சிட்டாங்க நினச்சு அதனாலே அந்த ஆன்மா எங்க போகுது சொர்க்கத்துக்கு போகுது இப்ப சொல்லுங்க உடம்பழுக்கா போனா கூட மனசு சுத்தமா இருந்தா நல்லது தன்னை அறிந்திடும் தத்துவானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள் பின்னையை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த சிவன் அருளாலே நிறைவான பாட்டு சார் இந்த உடம்பு உயிர் ரெண்டும் சேர்ந்து இருக்கு கொஞ்ச காலம் எவ்வளவு காலத்துக்கு இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் அவன் தீர்மானிச்ச காலத்துக்கு இருக்கும் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி என்னென்ன வினைகளை அனுபவிக்கிறட்டும் அடுத்த வேற வண்டி இந்த மாட்டுக்கு கிடைக்கும் அது எந்த வண்டியோ நமக்கு தெரியாது சார் இதெல்லாம் இனிமே பிறவி வேண்டாம் அவருக்கு திருவாசகம் கிடைச்சது யாருக்கு அந்த சென்னை கிறிஸ்தவ வட்டியலுக்கு திருவாசகம் கிடைச்சது நம்ம என்ன செய்யலாம் உடம்பும் இனிமே வேண்டாம் ஆன்மா ஆண்டவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் பிறவி வேண்டா வினைகள் நிறைய இருக்கு இந்த வினை கணக்கெல்லாம் என்ன சார் செய்யலாம் கடவுளை இருக புடிச்சுக்கும் வேற கிடையாது வேற கிடையாது எல்லா விதமான வினைகளும் முந்தை வினை முழுதும் எல்லா வினைகளும் போய்விடும் கடவுளை இருக்க பிடிச்சுக்கோ கடவுளை புடிச்சுக்கிறது கஷ்டமல்ல அப்ப ஒன்னு செய் பரம ஞானிகள் கால விழு யாரு ஞானின்னு கண்டுபிடிச்சு காலில் விழு நாளைக்கு இந்த ஆளு கால விழுந்துட்டேன் நினைக்காத பரம ஞானிகள் காலில் விழுந்துரு தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்செய் அவிழ்பர்கள் பழைய வினைய அவித்துவிட்டு வாங்கலாம் ஆமா இப்ப பண்ணியிருக்கனே ஏகப்பட்ட விவகாரம் இதுக்கெல்லாம் பிறவி எடுத்தா கவலப்படாதே பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் இந்த வினைய பிசைஞ்சிருவான் எதனால சென்னையில் வைத்த சிவன் அருளாலே ஓ வினைய மாத்தனும்னா சன்னியாசிகள் ஞானிகள் அடியார்கள் பக்தர்கள் அவங்க காலில் விழுந்தா போதும் சார் அப்படி என்னமாவது நடந்திருக்கா பழைய புராணத்தை சொல்லாதீங்க புதுசா சொல்லுங்க இப்ப என்னமாவது நடந்திருக்கா கிட்டத்தட்ட நாப்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி நடந்தது நிறைவுரை இன்னைக்கு என்ன நடந்தது வினைய மாற்ற முடியுமா முடியும் பிறவி வராமல் காப்பாற்ற முடியுமா முடியும் இந்த நாலு பிறவி கணக்கு மிச்சம் இருக்கிற பொழுது அந்த நாலு பிறவி கணக்கு வேண்டாம்னு தீர்க்க முடியுமா முடியும் ப்போ நமக்கு அந்த உறுதி இருக்கணும் நமக்கு கடவுள் வாழ் ஈடுபாடு இருக்கணும் நமக்கு பக்தி இருக்கணும் எல்லாத்தையும் கடவுள் கால்ல போட்டுட்டு இருக்கக்கூடிய இருக்கணும் சங்கராச்சாரிய சுவாமிகள் காஞ்சி மடம் நூறாண்டு வாழ்ந்த பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இப்ப அதையெல்லாம் தெளிவா சொல்ல வேண்டி இருக்கு நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நான் அவர் கூட கொஞ்சம் பழகி இருக்கிறேன் அவர் மேல ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் திருநீரிவிடு தூது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அந்த நூல் வெளிவந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமேஸ்வரத்தில் வெளியிடப்பட்டது அந்த பெரியவர் திருக்காலத்திற்கு போகிறார் திருக்காலத்திலே காலத்தி அப்பனை பார்த்து கும்பிடுகிறார் மனத்தகத்தான் தலைமேலான் வாட்டின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பால் சொம்பொன்புணத்தகத்தான் நறுங்குன்றை போகினுள்ளான் பொறுப்படையான் நெருப்படையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்தூச்சி உள்ளான் கைலாசத்தில் இருந்தா அவர் எதுக்கு நம்ம நினைக்கணும் காலத்தில இருக்கார் காலத்திரம் என் கல கயத்தான்லத்தியான் அவன் என் கண்ணுளானே கண்ணீர் விட்டு அழுதார் கும்பிட்டார் மேல கண்ணப்பர் கும்பிட்டு குடும்பத்தேவர் குடும்பத்தேவரை பார்க்கணும்னார் எல்லாரும் சொன்னாங்க சாமி நீங்க அங்கெல்லாம் ஏற முடியாது வயசாயி போச்சு ஏறப்படாதுட்டான் இந்த சூழ்நிலையின் கைதி காஞ்சி பெரியவர் அப்படியே விட்டுட்டார் மறுநாள் காலையில ஒரு அஞ்சு மணி ஆச்சு காஞ்சிபுரம் மடத்துல பழக்கம் எப்படி தெரியுமா பெரியவா உள்ள படுத்திருப்பார் வெளிய ரெண்டு பேர் காவலுக்கு படுத்திருக்க மாதிரி பிரம்மச்சாரி பிள்ளைகள் படுத்திருக்கும் அவர் முடிச்ச உடனே அந்த கதவை தட்டுவார் இதெல்லாம் மடத்துல சம்பிரதாயம் தட்டின உடனே இவங்க எந்திரிச்சு சுப்பிரபாதம் படிக்கணும் அப்புறம்தான் கதவு திறக்கப்படும் பெரியவர் வருவார் இதெல்லாம் மடத்துல ரொம்ப காலமா சம்பிரதாயம் நெகி காலம்பர கதவ தட்டல அவரு இவ ரெண்டு பேரும் தூங்கி எந்திரச்சி பாக்குறாம் சாமிய காணோம் உள்ள க என்னடா ஆச்சரியமா இருக்கு எங்க போனான் தண்டத்தை வச்சிட்டு போனாரா தண்டத்தை எடுத்துக்கிட்டு போனாரா தண்டத்தை வச்சிட்டு போனா சந்நியாசம் வேண்டாம்ன்னு அர்த்தம் தண்டத்தை எடுத்துக்கிட்டு போனா சந்நியாசியாவே போனார்ன்னு அர்த்தம் தண்டை விட்டுறக்கூடாது அந்த தண்ட வேற நம்ம தண்ட வேற நம்ம தண்ட அது வேற ஞான தண்டம் அது அது எடுத்துக்கிட்டு போயிட்டார் அப்ப பரமாச்சாரியார் எங்கயோ போயிட்டார் காலையில எட்டு மணி ஒரு ஆள் ஓடி வந்தா சாமி மலையில் உட்கார்ந்து இருக்கார் கீழே இறங்கி இருக்க எல்லாரும் மேல போய் பார்த்தா கண்ணப்ப நாயனார் வழிபட்ட குடிமித்தேவருக்கு முன்னால உட்கார்ந்து கண்ணீர் கொட்ட சமஸ்கிருதத்தில் ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கண்ணப்பர் மேல அவளது பக்தி அவர் எல்லாருக்கும் ஆச்சரிய சாமி ஒன்னும் கண்டுக்கல திருப்பி இறங்கிட்டார் ஆந்திராக்காரர் ஒருத்தர் வந்து விழுந்தார் காலத்தி ஆந்திரா தானே சாமி என்ன நம்ம ஊருக்கு நாளைக்காவது தங்கணும் நம்ம அரண்மனை இருக்கு நான் இங்க ஜமீன்தார் உங்களுக்கு எல்லா சௌரியமும் பண்ணி கொடுக்கறேன் நம்ம வீட்டில் நீங்க பூஜை பண்ணணும் பரமாச்சாரியார் ஒத்துக்கிட்டார் மடசீ கிளம்பி ஊர் ஊரா போயிட்டு இருந்த காலம் ஒத்துக்கிட்டார் அந்த ஊருக்கு போயிட்டார் ஆறு ஓடுது கரையில பங்களான் பின்பக்கம் வந்தா ஆறு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு இயற்கையான ஆறு ஆறு இல்ல ஊருக்கு அழகு பால் தான் ஆறு இருக்கணுமா ஊருக்கு அழகு பால் நீர் இல்லா நெற்றி பால் நெய் இல்லா உண்டி பால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்கொடியில்லாம ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால் ஆறு நிறைய தண்ணி ஓடணும் எங்க மதுரைகளையும் வைகைன்னு ஒன்று இருக்கு தலைகளை நின்னா சமயத்தில் கழுத்தாலும் தண்ணி ஓடும் இல்லைன்னா ஓடாது ஆமாங்க தண்ணி விட்டா தானே நாங்கள் என்ன பண்ணுறது ஆறு இருக்கணும் ஆத்தங்கரைக்கு வந்துட்டார் சாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சி காலையில் எந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்றார் பூஜைக்கு வர்ற பொழுது ஆத்தில குளிச்சார் போய் சிவலிங்கத்துக்கு முன்னால் உட்கார்ந்துட்டார் இப்படி பார்க்குறாரு பூவெல்லாம் அடுக்கு வில்வம் கிடையாது ஏக வில்வம் சிவாற்பணம் ஒரு வில் எடுத்து போட்ட புண்ணியம் போற பொழுது சென்னையில ஒரு அன்பருக்கு கடிதாசி போட்டோம் ஐயா வேணும்னு புண்ணியவன் பதினோரு இதழ் உள்ள மகா வில்வம் மூட்ட கணக்காக கொடுத்தார் ஒரு பைசா காசு வாங்கிக்கல இதை கொண்ட கைலாசத்துல போடுங்க போட்டு மவுண்ட் கைலாஸ் மேல போற பொழுது இதழ் ஒரு தெரியுமா பயன்படுத்திட்டு நாளைக்கும் பயன்படுத்தலாம் நாலும் பயன்படுத்தலாம் நிர்மாலி என்கிற பேச்சு கிடையாது அங்கே அன்னைக்கு கிடையாது சாமி வில்வம் கிடைக்காது சாமி எப்படி பார்த்தார் பூஜை பண்ணல வந்து ஆத்தங்கரையில ஒரு பாறையில உட்காந்துட்டார் இவர் பூஜை முடிச்சாத்தான் எல்லாருக்கும் சாப்பாடு இவரும் சாப்பிடல பூஜையும் பண்ணல எல்லாருக்கும் பசி வைத்த கல்லுது சாமி சாப்பிட ஆட்டாலும் நம்ம சாப்பிடணும் தோணுமால் இல்லையா நமக்கு அவர் பட்டினி கிடந்து பழக்கம் ஒரு நாளைக்கு மூணு கவலம்தான் சாப்பிடுவார் அந்த புண்ணியவன் சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்காதீங்க அதான் நம்ம உழைப்பு அவர் மொத்தமே மூணு கவலம்தான் சாப்பிடுவார் அதிலும் பாதி நாள் உபவாசம் அப்படியே தியானத்துல உட்காந்துட்டார் எட்டு மணி ஒன்பது மணி ஆச்சு என்னடா பண்றது ஒரு சிஷியம் ஓடி வந்தா சாமி வில்வம் இந்தா சாமி முடிச்சார் ஒரு கூட நிறைய சாமிக்கு சந்தோஷம் கொண்டாந்து வச்சு பூஜை முடிஞ்சு வச்சு மறுநாள் காலையில இதே மாதிரி எட்டரை யாரோ தெரியல மூணாவது நாள்வம் வந்தது நடந்த நிகழ்ச்சி மூணு நாள் ஆச்சு யாரு வைக்கிறான்னு தெரியல சாமி சொன்னார் நாளைக்கு காலம்புற ஒளிஞ்சு இருந்துவாரு மடத்த ஆளுக சரியான ஆளுக அஞ்சு ஆறு பேர் ஒளிஞ்சு நிற்கிறான் ஒரு பையன் ஒரு இருபத்தி வயசு இருக்கும் வந்து இப்படி இப்படி பார்த்துட்டு அந்த கூடைய தலையில இருந்து இறக்கி வச்சுட்டு ஓடுறான் மடத்தாளுக போய் பிடிச்சு விட்டாங்க பிடிச்சு சாமிக்கு முன்னால நிறுத்தி சாமி பூஜையில உட்காந்துருக்காரு வச்சு காமி சாமி உட்கார் சாமி பூஜை பக்கத்தில் உட்கார கூடாது எல்லாருக்கும் ஆச்சரியம் உட்கார்ந்துட்டான் பூஜை எல்லாம் திரும்பினார் தெலுங்குல கேட்டார் அவன் சொன்ன எனக்கு தமிழ் தெரியும் என்னடா இது உன் பேர் என்ன புறந்தர கேசவலு நடந்த சொல்றேன் புறந்தர கேசவலு புரந்தர தாசர் யாரு அற்புதமா கீர்த்தனை பண்ணனவர் திருப்பதி பெருமாள் மேல புறந்தரின்னு ஒரு தாசி அவ பெருமாளுக்கு மனைவியா இருக்கவ ஞாபகம் வச்சுங்க நம்ம புறந்தாசன் இவருக்கு வேற வேறு வந்துட்டார் அவ வீட்டுல சாப்பிட்டார் இன்னைக்கு ராத்திரி எங்க போறான்னு பார்த்தார் பெருமாள் போறார் சரி நாளைக்கு நானும் பெருமாள் சண்டைக்கு வருவார் ஒளிஞ்சு நின்று பாரு மறுநாளைக்கு திருப்பதி பெருமாள் கோயில் அவன் ராத்திரி வீணை எடுத்துட்டு போறா பெருமாள் வீண வாசிக்கிட்டு இருக்காரு பெருமாளுக்கு தெரியுமா தெரியாதா அவன் ஒளிஞ்சு நின்னு உள்ள பாக்குறாள் அவன் கோயில்ல அவனை ஒளிஞ்சு நின்னு பார்த்தா தெரியாதா வேணும்னே பாடுற பாட்ட தப்பா பாடினாரு இவரு கோபம் தாங்கல ராகன் தப்புன்னு எந்திரிச்சு கத்தாரு தாங்க முடியாது தப்பா சொல்லிட்டான் ராக தப்பு வந்துட்ட பெருமாளை பார்த்தன் பேரு வரட்டும் நீ நம்முடைய பரம பக்தன் பாடு நிறைய பாடினார் ராமநாம பாயசக்கே கிருஷ்ணன் ராமநாமங்கிற பாயாசத்துக்கு கிருஷ்ணன் நாமம் சர்க்கரைன்னு பாண்டவர் புரந்தரதாசன் இந்த பயலுக்கு அந்த பேரு வச்சிருக்கார் அவங்க அப்பா புரந்தர கேசவலு ஏண்டா தமிழ் எப்படி தெரியும் நான் தமிழ்நாடு மதுரை பக்கம் போந்தான் இந்த ஊர்லதான் கொண்டாந்தியாமல் ஏது வில்வம் இங்க இருந்து எட்டு கிலோமீட்டர் போனா ஒரு மலை இருக்கு அந்த மலை மேல மகாவில் இருக்கு எங்க அப்பா ஒரு முறை சொன்னார் அந்த ஊர்ல வில்வம் கிடைக்காது யாராவது கேட்டா ஞானிகள் கொண்டாந்து நான் கொடுத்த வில்வத்தை நீங்க ஏத்துக்கலாம் அதனால வில்வத்தை வச்சுட்டு ஓடி போயிட்டேன் சாமி சிரிக்கிறார் உட்கார வச்சு விட்டாரு பக்கத்துல இப்ப கேட்கிறார் உங்க அப்பா அவரு ல்ில்வத்தை பத்தி எல்லாம் சொல்றியே உங்க அப்பா எங்க வேலை பார்த்தார் இது ஜமீன்தார்த்தை தான் வேலை பார்த்தார் இப்ப எங்க அப்பா இல்லை காலம் ஆயிட்டார் அதனால உனக்கு புறந்தரதாசர் வச்ச மாதிரி புரந்தர கேசவலுன்னு பேர் வச்சிருக்கார் எங்க அப்பாவுக்கு தெலுங்குன்னு தெரியும் தமிழும் தெரியும் நல்லா பாடுவார் அப்படியா சரி நாளைக்கு வில்வம் கொண்டாடியா கொண்டு வர்றேன் அப்புறம் என்ன எங்க அப்பா என்ன சொன்னார் சொல்லு சாமியார் வந்தா எல்லாரும் ஆச்சரியா முதல் வரம் உங்க பூஜையின் போது நான் தேவாரம் திருவாசகம் புரந்தரதாஸ் கீர்த்தனை எல்லாம் பாடணும் நீங்க கேட்கணும் எப்படி பாரு நல்ல சபையிலே தேவாரம் திருவாசகம் தாங்கல பாடுற சாமி அனுபவிச்சு கேட்டார் முடிஞ்சது ரெண்டாவது வரம் அதை தான் கேட்கணும் எங்க அப்பா அப்படித்தான் சொல்லிட்டு இறந்து போனார் பெரிய விவகாரமான ஆளாட்பாடு போல் இருக்க சரி விடு இருபது நாள் ஆச்சு சாமி ஊருக்கு கிளம்புறார் வந்துட்டான் பையன் ஆயிடுச்சு உனக்கு என்ன வரும் கேளு சாமி தான் கொடுக்கணும் வேற யாரும் கொடுக்க முடியாது என்ன வர எல்லாரும் ஆச்சரிய வரப்படாது பயங்கிட்டாரு எனக்கு வரப்படாது நம்ம ஒரு கண்ணீர் விட்டுட்டான் பையன் எங்க அப்பா கேட்க சொன்னார் இத சன்னியாசிகள் கொடுக்கலாம் கடவுள் கொடுக்கலாம் வேற யாரும் கொடுக்க முடியாது எனக்கெனக்கு தீராது பிறவி எடுக்கணும் வேண்டாம்னு கேளு சாமிக்கு அப்படியே ஒரு இவனுக்கு ஒன்று என்ன நேரம் எல்லாருக்கும் ஒன்னு நடக்க போகுது நேரம் தான் தெரியல நிகழ்ச்சி நிச்சயம் சந்தேகம் ானே போக்கு ஒன்று நடக்கும் பொழுது எனக்கு தகவல் கொடுப்பது வருஷம் முடிஞ்சு போச்சு இவனுக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும் சாமி காஞ்சிபுரத்தில் காலம்பறை என்னமோ தோணிடுச்சு எந்திரிச்சார் காமாட்சியம்மன் கோவிலுக்கு பக்கத்துல தெப்ப குளம் குளத்துக்குள்ள வந்தார் தந்தத்தோட போன முறை முங்கினார் மேல வந்தார் ஏதோ மந்திரன் சொன்னார் பதினஞ்சு நிமிஷம் திரும்ப வந்தார் முங்கினார் திரும்ப மந்திரன் சொன்னார் திரும்பார் முன்னிட்டு ஓடி வந்தார்ந்த சாமி தெரியும் இறந்துவிட்டான் தெரியும் காமாட்சி காலில் போய் விழுந்துட்டார் சாமி எதுக்கு இத்தனை முறை குளிச்சிங்க அவனுக்கு பாக்கி இருக்கு அந்த பிறவிய பூரா நான் தலையில ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு பிறவிக்கும் மூணு முங்கு போட்டு பரமேஸ்வரங்கிட்ட வேண்டி அவனுக்கு எல்லா பிறவிகளையும் விட்டு விடுதலை வாங்கி கொடுத்தேன் அதுக்குத்தான் இந்த பாடா போச்சு இப்படி கேட்பான்னு நான் எதிர்பார்க்கல தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த சிவன் அருளாலே ஞானிகள் சான்றோர்கள் பக்தர்கள் பெரியவர்கள் திருவடியில் பணிந்தால் உடம்புங்கிற வண்டி உயிர்ங்கிற மாட்டை விட்டுட்டு விலகும் உயிர் என்ற மாடு சிவபெருமான் திருவடியில் சேரும் அந்த மாட்டு மேல சிவபெருமான் கால வாகனம்னு ஏறி உட்கார்ந்துக்குவார் உயிரும் உடம்பும் இன்றைய தலைப்பு நாளைய தலைப்பு அஞ்சழுத்தும் திருநீரும் திரு ஐஞ்செழுத்தும் திருநீரும் இன்றைக்கு ஐந்தாவது நாள் ஏதோ நேற்று ஆரம்பிச்சாப்பில் இருக்கு இன்றைக்கு ஐந்தாவது நாள் உடம்பும் உயிரும் இது நம்ம சொந்த கதை நம்ம உடம்பு நம்ம உயிர் இறைவன் திருவடியில் சமர்ப்பணம் செய்து விடுங்கள் அவன் பார்த்து கொள்ளுவான் நல்ல மனத்தோடு வாழுங்கள் பக்தி செய்யுங்கள் அடுத்தவனுக்கு கூடியவரை உதவி செய்யுங்கள் அதுதான் திருமூலர் நமக்கு காட்டக்கூடிய பெரிய ஒரு பாதை என்பதை சொல்லி